আলহামদুলিল্লাহিন নাহমাদুহু ওয়া নস্তাঈনুহু ওয়া নস্তাগফিরুহু ওয়া নু'মিনু বিহি ওয়া নাতাওাক্কালু আলাইহি ওয়া নাউযু বিল্লাহি মিন শুরুরি আনফুসিনা ওয়া মিন সায়্যিআতি আমালিনা মান ইয়াহদিহিল্লাহু ফালা মুদলিলা ওয়া মান ইউদলিলহু ফালা হাদিয়ালা ওয়া আশহাদু আল্লা ইলাহা ইল্লাল্লাহু আহাদহু লা শারীকা লাহু ওয়া আশহাদু আন্না সাইয়্যাদান নাবিয়্যানা মাওলানা মুহাম্মাদান আবদুহু ওয়া রাসূলুহু ارْسَلَ اللَّهُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا مُنِيرًا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فلما جاء أمرنا نَجَّيْنَا صَالِحًا وَالَّذِينَ آمَنُوا مَعَهُ بِرَحْمَةٍ مِنَّا. وَمِنْ خِزْيِ يَوْمِئِذٍ إِنَّ رَبَّكَ هُوَ إِنَّ رَبَّكَ هُوَ الْقَوِيُّ الْعَزِيزُ وَأَخَذَ الَّذِينَ بَلَوا الصَّيْحَةُ فَأَصْبَحُوا فِي دِيَارِهِمْ جَاسِمِينَ كَأَلَمْ يَعْنَوْا فِيهَا أَلَا إِنَّ صَمُودَ كَفَرُوا أَلَا إِنَّ صَمُودَ كَفَرُوا رَبُّهُمْ أَلَا بُعْدًا لِصَمُودَ وَلَقَدْ جَاءَتْ رُسُلُنَا إِبْرَاهِيمَ بِالْبُشْرَى قَالُوا سَلَامًا قَالَ سَلَامٌ فَمَا لَبِثَ أَنْ جَاءَ بِعِجْلٍ حَنِيدٍ فَلَمَّا رَأَى أَيْدِيَهُمْ لَا تَسِيلُ إِلَيْهِ نَكِرَهُمْ وَجَسَّمَ مِنْهُمْ خِيفًا قَالُوا لَا تَخَفْ إِنَّا رُسُلُ إِنَّا أُرْسِلْنَا إِلَى قَوْمِ لُوطٍ கணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதர அல்லாஹு தாலாவுடைய கிருபையால் அறுநூத்தி தொண்ணூற்றி இரண்டாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரத் ஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ஐந்து ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன சென்ற வாரம் சொல்லப்பட்ட ஆயத்துகளில் சில நபிமார்களுடைய செய்திகளை சரித்திரங்களை அல்லா தலா குறிப்பிட்டு அந்த நபிமார்களை அந்த கவுமுகள் ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக அவர்களை அழித்த வரலாறுகளை சொல்லிக்காட்டினான் அதிலே நபி சாலிஹ அலே இலாம் பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹாலாவிடத்திலிருந்து அவர்கள் நபி என்பதை ரசூல் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அதிசயத்தை மொஜிஸாவை அல்லாஹால காட்டினான் ஒரு பெரும் பாறைக்குள்ளிருந்து ஒரு ஒட்டகம் வெளியே வந்தது அது மிக பிரம்மாண்டமான ஒட்டகமாக இருந்தது அது நிறை கர்ப்பிணியாக இருந்தது வந்தவுடனே குட்டி ஒன்றை ஈன்றது என்றெல்லாம் விவரங்கள் சொல்லப்பட்டன அந்த ஒட்டகம் அல்லாஹுடைய அத்தாட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த பூமியிலே அது மேய்ந்து திரிவதற்கு நீங்கள் எந்த விதமான இடையூறையும் செய்யக்கூடாது என்று சாலிஹலிஸ்லாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் இதற்கு ஏதாவது இடையூறு செய்ய நீங்கள் ஆரம்பித்தால் உடனே உங்களை அல்லாஹுடைய தண்டனை வந்து சேர்ந்துவிடும் என்பதாகவும் எச்சரித்தார்கள் ஆனாலும் அந்த மக்கள் கடைசியாக அந்த ஒட்டகத்தை அறுத்துவிட்டார்கள் குறிப்பிட்டபடி அல்லாஹல்லா தண்டனையை அனுப்பவிருந்தான் மூன்று நாள்கள் அவர்களுக்கு தாமதம் கொடுக்கப்பட்டது தவணை கொடுக்கப்பட்டது அப்பொழுது அந்த தண்டனை வந்தபொழுது என்ன நிகழ்ந்தது என்பதை அடுத்த ஆயத்துகளிலே அல்லாஹல்ல குறிப்பிடுகின்றார் பலம்மா ஜா அ அமுருனா நஜைநா சாலிஹன் வல்லதீனா ஆ மனு நம்முடைய தண்டனை அவர்களிடத்தில் வந்தபொழுது நபி சாலிஹலேஸ்லாம் அவர்களை அவர்களையும் அவர்களுடன் ஈமான் கொண்டவர்களையும் நம்முடைய ரஹமத்தின் காரணமாக காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இதேபோன்று முந்தைய வரலாற்றிலும் அவர்களுடைய விஷயத்திலும் சொல்லப்பட்டது இங்கே சாலிஹலேஸ்லாம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் அவர்களுடன் ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹத்தால காப்பாற்றினான் வரலாற்றிலே குறிப்பிடப்படுகின்றது அந்த மக்கள் நாலாயிரம் பேர் இருந்தார்கள் என்பதாக சாலிஹலா இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தின் காரணமாக ஈமான் கொண்ட மக்கள் நாலாயிரம் பேர் அல்லாஹாலா அவர்களை காப்பாற்றியது இவருடைய செயலல்ல இவர்கள் ஈமான் கொண்டிருந்த காரணத்தினால் அவர்களை அல்லாஹாலா காப்பாற்றினான் என்பதல்ல அது வெளிப்படையான ஒரு காரணம் ஆனால் உண்மையிலேயே ஒரு பாதுகாப்பு கிடைப்பது என்பது அல்லாஹாலாவுடைய அருளைச் சேர்ந்தது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் வி ரஹமத்தின் மின்னா இதே வாசகம் முன்னாலும் சொல்லப்பட்டிருக்கின்றது நம்மிடத்திலிருந்து உள்ள அருளின் காரணமாக நாம் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஒரு தண்டனை வருகின்றது அல்லது ஒரு பேரிடைய பேர் ஆபத்து ஒன்று வருகின்றது புயல் அடிக்கின்றது வெள்ளம் வருகின்றது சுனாமி வருகின்றது இது போன்ற ஆபத்துகளிலே சிக்கொண்ட ஒருவர் காப்பாற்றப்பட்டு விட்டார் அவர் உழை உயிர் பிழைத்து விட்டார் என்று சொன்னால் நான் என்னென்ன மாதிரி செய்தேன் இன்னென்ன மாதிரி நடந்து கொண்டேன் அதனால் நான் காப்பாற்றப்பட்டு விட்டேன் என்பதாக அவர் எண்ணவும் கூடாது சொல்லவும் கூடாது அவர் காப்பாற்றப்பட்டது அல்லாஹாலாவுடைய அருளின் காரணமாக அவர் இப்படியும் சொல்லக்கூடாது நான் எந்த நல்ல செயலையும் விட்டுவிடுவதே கிடையாது எல்லா நற்செயல்களையும் செய்து கொண்டு வருகின்றேன் அதனால் அல்லாஹத்தாலா என்னை காப்பாற்றினான் நான் தொழுகையை விடுவதில்லை நோன்பை விடுவதில்லை தர்மத்தை விடுவதில்லை நியாயத்தை விடுவதில்லை ஆகவே அல்லாஹ் என்னை காப்பாற்றிவிட்டான் என்றும் எண்ணவும் கூடாது சொல்லவும் கூடாது என்னை எப்படி சொல்ல வேண்டும் அல்லாஹத்தாலாவுடைய அருளின் காரணமாக நான் காப்பாற்றப்பட்டேன் என்று சொல்ல வேண்டும் அது சின்ன ஆபத்தோ பெரிய ஆபத்தோ நமக்கு விளங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களெல்லாம் வியாபாரிகளாக இருக்கின்றீர்கள் வியாபாரம் செய்கின்றீர்கள் ஒரு நஷ்டம் வரவிருந்தது ஆனால் அந்த நஷ்டத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொண்டீர்கள் ஒரு ஆபத்து வர வர இருந்தது அந்த ஆபத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டு விட்டீர்கள் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொண்டேன் என்னுடைய அறிவையும் திறமையும் பயன்படுத்தி இதில் நான் செயல்பட்டேன் ஆகவே இந்த ஆபத்திலிருந்து நஷ்டத்திலிருந்து தப்பித்துக்கொண்டேன் என்பதாக சொல்லக்கூடாது பின்ன எப்படி சொல்ல வேண்டும் அல்லாஹுடைய ரஹமத்ஸ் அவனுடைய அருள் அவனுடைய ஃபசில் என் மீது இருந்த காரணத்தினால் நான் தப்பித்து கொண்டேன் என்பதாக சொல்ல வேண்டும் என்பதையும் இந்த வாசகத்தின் மூலமாக அல்லாஹாலு சொல்லுகின்றான் ஏன்னா நபிமார்களை விட சிறந்த செயல்படை செயல் உள்ளவர்கள் சிறந்த ஈமான் படைத்தவர்கள் சிறந்த நம்பிக்கை உடையவர்கள் அல்லாஹுடைய அதிகமான தொடர்புள்ளவர்கள் நபிமார்களை விட யாரும் இருக்க முடியாது அந்த நபிகளுக்கே அல்லாஹாலா சொல்லுகின்றான் பி ரஹமத்தின் மின்னா நம்மிடத்தில் இருந்த அருளின் காரணமாக நாம் அவர்களை காப்பாற்றினோம் சாலி அலே இஸ்லாமையும் அவர்களுடன் இருந்த ஈமான் கொண்டவர்களையும் காமாற்றி காப்பாற்றினோம் ஒமின் ஹிஸ் யவுமி இதீன் அந்த நாளுடைய கேவலத்தை விட்டும் நாம் காப்பாற்றினோம் அவர்களை ஒரு கேவலமான நாள் கேவலமான முறையிலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அந்த கேவலத்தை விட்டும் நாம் காப்பாற்றினோம் ஏன்னா அல்லாஹாலாவுடைய தண்டனை வருவது என்பது ஒரு மனிதனுக்கு ஏற்படுவது என்பது மிகப்பெரிய கேவலம் அந்த கேவலத்தை விட்டும் அன்றைய நாளுடைய கேவலத்தை விட்டும் சாலிஹலே இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடன் ஈமான் கொண்டவர்களையும் நாம் காப்பாற்றினோம் இன்ன ரப்ப ஹுவல் கவியுல் அஜீஸ் நிச்சயமாக உம்முடைய ரப்பு உம்முடைய இரட்சகன் மிக சக்தி வாய்ந்தவன் யாவற்றையும் மிகைத்தவன் அவனுடைய சக்திக்கு முன்னால் எந்த சக்தியும் செல்லுபடியாகாது எந்த உபாயமும் செல்லுபடியாகாது அவன் யாவற்றையும் மிகைத்தவன் அவனை மிகைத்து செயல்படக்கூடிய எந்த சக்தியும் எந்த பொருளும் எந்த மனிதரும் கிடையாது என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் சரி அவர்களுக்கு எப்படி தண்டனை பலம்மா அம்ருனா என்று பொதுவாக அல்லாஹாலா மேலே சொன்னான் நம்முடைய தண்டனை வந்தபொழுது என்று சொன்னான் தண்டனை எப்படி வந்தது என்பதை அடுத்த ஆயத்தில் அல்லாஹல்லா தெரிவிக்கின்றான் அகதல்லதீன வகதல்லதீன வலமுஸ் செய்யத்து அநியாயக்காரர்களான அந்த மனிதர்களை அவர்களை ஒரு பெரும் சப்தம் பிடித்து பெரிய சப்தம் என்ன எப்படி சப்தம் ஹஜரத் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக அந்த சத்தத்தை அல்லாஹாலா உண்டாக்க செய்தார் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு சப்தமிட்டார்கள் ஒரே சப்தந்தான் எல்லோரும் அழிந்து விட்டார்கள் லட்சக்கணக்கான மக்கள் சாதாரணமாக ஒரு பேரிடி திடீர் என்று ஒரு பெரிய இடியுடைய சப்தம் கேட்கும் மனிதர்களே பல பேர் இறந்து சூழ்நிலை ஏற்படுகின்றது அதை இடி தாக்கி இறந்து விட்டார் மின்னல் தாக்கி இறந்து விட்டார் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம் ஆனால் சப்தத்தின் காரணமாக அவருடைய இதயம் கட்டுப்பாடற்று போய் அது தாங்க முடியாமல் அவருக்கு உயிர் பிரிந்து விடுகின்றது என்பதை காணுகின்றோம் பொதுவாக மனிதனுடைய இதயம் ஒரு குறிப்பிட்ட அளவு சப்தத்தை சப்தத்தை தான் ஏற்றுக்கொள்ள முடியும் மிகப்பெரிய பேரிடி பேரும் சப்தம் ஏற்படும் பொழுது இதயம் வெடித்து சிதறிவிடும் இதே நிலையை அல்லாஹாலா ஜிப்லி அலிஸ்வலாத்துடைய சத்தத்தின் மூலமாக அவர்களுக்கு ஆக்கினான் அகதல்லதீன வலமு அநியாயம் செய்த அவர்களை அல்லாஹாலா பிடித்தான் அகதல்லோ ஒரு பெரிய பேரிடி பெரிய சப்தம் அவர்களை பிடித்து கொண்டது அதிகாலை நேரத்திலே அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே சடங்க சடலங்களாக குப்புற விழுந்து கிடந்தார்கள் சடலங்களாக குப்புற வீழ்ந்து கிடந்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அழிவும் ஏற்பட்டது அந்த அழிவு எப்படியும் குப்புரை எல்லாம் குப்புற விழுந்து கிடக்குறாங்க அது மிகப்பெரிய கேவலமான ஒரு நிலை அவர் குப்புரை விழுந்தான் என்று சொன்னால் மல்லாந்து விழுந்தாலும் கூட அவனுக்கு ஒரு கேவல நிலை ஏற்படாது ஒருத்தன் ஒருத்தன் அடிக்கிறான் அடிக்கும்போது வேகமாக குத்தும்போது அவன் குப்புரை விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னால் இவனுடைய தாக்குதல் ரொம்ப வேகமானது குப்புரை வீழ்ந்து விட்டான் பாருங்கள் அவன் சாதாரணமாக அவனை சொல்லுவான் மண்ணை கவி விட்டான் அப்படின்னு சொல்லுவோம் மண்ணை கவிட்டான் அவன் ரொம்ப கேவலமானவனாக ஆகிட்டான்னு அறுத்தான் ரொம்ப தோத்து போனால் மட்டுமல்ல தோத்து போனது கேவலமான தோல்வி ஏற்பட்டு என்பதாக பொருளார் அப்போ முகங்குப்புற வீழ்ந்து முகத்தை அந்த முகத்தில் மண்ணு புழுதி படியக்கூடிய நிலையில் அவர்கள் சடலங்களாக விழுந்து கிடந்தார்கள் அதிகாலை நேரத்தில் அப்படின்னு சொன்னால் அப்போ தண்டனை எப்போ வந்துச்சு ராத்திரியில் பிந்திய இரவில் இரவினுடைய கடைசி பகுதியில் வந்திருக்குது அந்த நேரத்தில் வந்த அந்த இது சற்று நேரத்திற்கெல்லாம் விடிந்து விட்டது விழுங்கும் பார்த்தா ஒரு ஆளும் கூட இல்லை எல்லாம் காய் க அல்லம் ய் ஃபீஹா மறுநாள் காலையில பார்க்கும்போது எல்லாம் சடலங்களாக இருந்தார்கள் அழிக்கப்பட்டு வெறும் ஊராக காட்சி அளித்தது காடாக காட்சி அளித்தது இந்த ஊரில் மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருந்தார்களா ஒரு ஆள் போய் திடீர்னு அந்த இடத்துல அந்த நேரத்தில் பார்த்தான்னு சொன்னால் எப்படி நினைப்பான் இந்த ஊரில் யாருமே வாழ்ந்து கொண்டே இருக்கவில்லை யாருமே மனிதர்கள் வாழவே இல்லை என்பதாக நினைப்பான் அது மாதிரி ஆயிடுச்சு க அல்லம் யா அதிலே அவர்கள் தரிபட்டு இருக்காததை போன்று உள்ள நிலை ஏற்பட்டு விட்டது அங்கே அவர்கள் இருந்ததாகவே அடையாளமே கிடையாது அந்த மாதிரி எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் அவருடைய வீடுகள் அவர்கள் மற்ற பொருள்கள் ஆடு மாடுகள் என்னென்ன இருந்தால் எல்லாம் சேர்ந்து அழிக்கப்பட்டு விட்டன என்பதாக பொருள் ஏன்னா ஏதாச்சும் வீடு ஆடு மாடுகள் அவருடைய மிருகங்கள் அவர்கள் அவர்கள் உபயோகித்து வந்த பொருட்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பொருள்கள்லாம் இருக்குது மக்கள் வாழ்ந்திருப்பார்கள் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் போல் தெரிகின்றது அப்படின்னு நினைக்கலாம் இல்லை இல்லை எந்த பொருளும் கிடையாது எல்லாவற்றையும் எல்லாத்தாலும் அழித்து விட்டார் என்பதாக பொருளாம் அலா அறிந்து கொள்ளுங்கள் அப்பகும் நிச்சயமா சமு சமூத் கூட்டத்தினர் ராசாலி அலாத்துடைய கவுமுகளுக்கு பேர் சமூத் கூட்டத்தினர் கபரூ ரப்பகும் தங்களுடைய ரப்பை நிராகரித்தார்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்னும் சமூக கூட்டத்தில் இருக்க அழிவுதான் வந்தது நாசம்தான் ஏற்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அவர் அல்லாஹால முதல்ல சமூகம் என்று சொன்னால் சமூக கிளையினருக்கு சமூக கூட்டத்தாருக்கு அழிவு ஏற்பட்டு விட்டது சில அர்த்தம் அல்லாஹாலாவுடைய ரஹமத்தை விட்டும் அவர்கள் மிக மிக தூரமாக ஆக்கப்பட்டார்கள் அதனால் அவர்கள் அழிவுக்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதாக பொருளாகும் அல்லாஹாலா ஒரு கௌமை ஒரு இடத்தை ஒரு பொருளை அல்லது ஒரு நாட்டை அழிக்க ஆரம்பித்தால் அழிக்க வேண்டும் என்று அவன் நாடிவிட்டால் அதுக்கு ரொம்ப பெரிய வேலையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை உலகத்தில் பார்க்குறோம் மனிதர்கள் ஒரு ஊரை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் பெரும் பெரும் பீரங்கிகள் மாத கணக்கில் அதற்காகவே திட்டமிட்டு ஆண்டு கணக்கில் திட்டமிட்டு கடைசியாக அந்த ஊரை அழிப்பதற்காகவே பெரும் பீரங்கிகள் படைகள் என்னென்ன பொருள்களை நவீன சாதனை இவையெல்லாம் கொண்டு வந்து வச்சு பல நாள்களுக்கு அந்த ஊரை தாக்கி அந்த மனிதர்களை தாக்கி அழித்தாலும் கூட முழுமையாக அழிக்க முடியாது ஒரு சிலரை அழித்து விடுவார்கள் மற்றவர்கள்லாம் அப்படியே இருப்பார்கள் அதுக்கு நான் உதாரணம் பார்க்குறோம் ஈராக்கில் நடந்த விஷயம் ஆப்கானிஸ்தானில் நடந்த விஷயங்கள் பலஸ்தீனில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கிறோம் அவங்க முழுமையாக அழிக்கப்பட முடியாது இந்த சாதனங்கள் மூலம் அழித்து விட முடியாது அல்லாஹாலா நாடினால் எந்த சாதனங்களும் தேவையில்லை பாருங்கள் ஜிபிரி லாய ஒரே ஒரு சப்தம் இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஆயுதங்களை விட பொருள்களை விட அணுகுண்டு அணுகுண்டுகளை விட அல்லது வேறு எந்த சாதனங்களுக்கு அழிவுக்குரியதாக அவை அனைத்தையும் விட அனைத்தையும் விட ஜிப்ரீல் அலிஸ்வலாத்துடைய ஒரு சப்தம் அத்தனையும் அழித்துவிட்டது அல்லாஹாலா மிகப்பெரிய வல்லமை பெற்றவன் அதனால் தான் அல்லாஹாலா அல் கவி அவன் மிகப்பெரிய பலம் உள்ளவன் என்பதை சொல்லி காட்டுகின்றான் சரி நபி சாலிஹா அலே இவாத்துடைய சம்பம் இதிலிருந்து மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹாலா இதை குறிப்பிடுகின்றான் அடுத்து நபி இப்ராஹிம் அலே நபி லூத் அலி இருவரை பற்றியும் அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான் வல்லகாத் ருசுனா இப்ராஹிம் அபில் புஷ்ரா இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் நபிமார்களிலேயே மிக உயர்ந்த அந்தஸ்தை கொண்டவர்கள் அபுல் அன்பியா நபிமார்களுக்கு தந்தை என்பதாக அவர்களுக்கு சொல்லப்படும் ஏன்னா நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இப்பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தினுடைய பெரும்பாலான செயல்கள் அது இப்ராஹிம் அலே செயல்பாடுகளாக அமைந்திருந்தன அதனால்தான் இந்த மார்க்கத்துக்குப் பேர மில்லத்தை இப்ராஹிம் இப்ராஹிமுடைய மில்லத் என்பதாக சொல்லப்படும் இப்ராஹிம் அலையாம் அவர்களுக்கு அல்லாஹாலா ஏராளமான அருள் புரிந்தான் அவர்களை தங்களுடைய ஹலீல் என்பதாக ஆக்கி கொண்டான் முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது இத்தகதல்லா வத்தகதல்லாஹ் இப்ராஹிம் ஹலீலா இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை தன்னுடைய ஹலீலாக நேசராக ஆக்கிக் கொண்டான் என்பதாக அல்லாஹாலா நேசராக ஆக்கி கொண்ட ஒருவர் மிக உயர்ந்த அந்தஸ்து உடையவராகத்தான் இருக்க முடியும் அதே போன்று அவர்களுக்கு ஏராளமான அருள் மாறிகளை பொழிந்திருந்தான் அதன் காரணமாகத்தான் நாம் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லும் கூட இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இணைத்துத்தான் செலவாத்து சொல்ல வேண்டும் அதை உயர்தரமான தொழுகையிலும் கூட நமக்கு ரசூல்லாஹ் சலாஹ்லாம் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அல்லாஹும சல்யா அலா முஹம்மதின் கமா சல்லை தாலா இப்ராஹிம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களின் மீது நீ செலவாத்து சொல்லியதை போன்று எங்கள் நபி முகமது சல்லா அலுவலாம் அவரின் மீது செலவாத்து சொல்வாயாக இப்ராஹிம் அலையாம் அவர்களின் மீது நீ வரக்கத்து செய்ததை போன்று எங்கள் நபி முகமது சல்லா அலே சல்லாம் அவர் மீது வரக்கத்து செய்வாயாக ஏன்னா இப்ராஹிம் அலையாமல் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களாக இருந்தார்கள் அதனால் இன்னைக்கு ஹமீது உன் மஜீத் என்று அந்த வாசகத்திலே நாம் சொல்லுகின்றோம் அந்த செலவாத்திலே சொல்லுகின்றோம் அந்த வாசகம் இந்த பிந்திய இந்த ஆயத்தினுடைய தொடரிலே கடைசியாக வருகின்றது இதை வைத்துத்தான் ரசுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அதை சொல்லிக் கொடுத்தார்கள் ஹமீது மஜீத் என்று சொல்ல வேண்டும் என்பதாக சரி பின்னால் அவர்கள் இப்ப அல்லா சொல்லுங்கன்னா இப்ராஹிம் பில் புஷ்ரா சரி இப்ராஹிம் அலையா வரை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் இப்ராஹிம் அலையாத்துடைய பழக்கம் என்னவென்று சொன்னால் விருந்தாளிகள் இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள் விருந்தாளி இல்லாமல் ஒரு நேரம் கூட சாப்பிட்டது கிடையாது அதனால அபுல் லீஃபான் விருந்தாளிகளின் தந்தை என்பதாக அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயர் உண்டு உலகத்திலேயே விருந்தளித்தவர்கள் விருந்தோம்பல் செய்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள் வரலாற்றிலே நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட கடையிழு வள்ளல்கள் என்பதாக சொல்லுவார்கள் ஏழு பேரை சொல்லுவார்கள் மிகப்பெரிய வள்ளல்களாக இருந்தார்கள் என்பதாக உலக அரங்கிலே ஹாத்திம் தாயை போன்று மிகப்பெரிய வள்ளல் கிடையாது என்பதாகவும் சொல்லுவார்கள் அவரும் ஏராளமானவர்களுக்கு தன்னுடைய அரண்மனையை விருந்தளித்து கொண்டிருந்தார் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு என்பதாக ஆனால் அல்லாஹு தாலா போற்றக்கூடிய ஒரு விருந்தளிப்பாளர் யார் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர் அல்லாகவே போற்றுகின்றான் அதனால் விருந்தாளி இல்லாமல் சாப்பிடவே மாட்டார்கள் சாப்பிட்டதே இல்லை அதனால் ஒரு நாள் மத்தியான நேரத்தில் விருந்தாளிகள் யாருமே இல்லை சரி யாராவது வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் வர்ற வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க மத்தியானத்தில் விருந்தாளி வரலன்னு சொன்னால் ராத்திரி வரைக்கும் சாப்பிட மாட்டார் ராத்திரிக்கு யாராவது விருந்தாளி வந்தால் சரி அன்னைக்கு பூராமே காலையிலையும் வரலாம் மத்தியானம் வரலை ராத்திரிக்கையும் வரல அவர் சாப்பிடவே மாட்டார் மறுநாள் தான் சாப்பிடுவார் எப்போ விருந்தாளி வர்றாரோ அப்போ தான் சாப்பிடுற சாப்பிடுவார் அந்த பழக்கம் அதனால் ஒரு நாள் மத்தியான நேரத்தில் எதிர்பார்த்து கொண்டு இருந்தார் சற்று தூரத்தில் ஒரு மூணு பேர் வர்றாங்க ஆ விருந்தாளி வந்துட்டாங்க அவருக்கு ரொம்ப சந்தோஷம் விருந்தாளி வந்தால் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் அவங்களுக்கு பொதுவாகவே மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஒரு மூமினான மனிதனுடைய இலக்கணம் என்னவென்று சொன்னால் விருந்தாளி வீட்டுக்கு வந்து இந்த நேரத்தை வந்து தொலைச்சிட்டா இருந்தாள் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது வர்றவங்கள மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும் நம்ம வீட்டில் சாப்பாட்டு சட்டியில் இருக்க இல்லையா அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை விருந்தாளி வந்தார்னா மகிழ்ச்சி மனதில் ஏற்படும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு வறக்கத்து வந்துச்சுன்னா இருக்கும் ஏன்னா பொதுவாக நமக்கு நம்பிக்கை அப்படித்தானே யார் சாப்பாட்டும் யாரும் சாப்பிட போகிறது கிடையாது ஏன் சாப்பாட்டை இன்னொருத்தர் சாப்பிட்றது கிடையாது அவருடைய சாப்பாட்டை நான் சாப்பிட்றது கிடையாது என்னால் நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் என்ன அர்த்தம்னு கேட்டால் அவருடைய சாப்பாட்டை அல்லாஹத்தாலா இந்த வீட்டில் வச்சிருக்கலாம் அவர் வந்து சாப்பிட்டுட்டு போறாருன்னு அர்த்தம் நம்ம சாப்பாட்டை அவர் சாப்பிடல நம்ம சம்பாதிச்ச அவர் சாப்பிடல அவருக்குரிய பொருள் இங்கே இருக்கின்றது அவருக்குரிய இசுக் அல்லாஹத்தால இங்கே கொடுத்து வைத்திருக்குன்றான் அவர் வந்து உட்காந்து சாப்பிட்டு போறார் அதனால தான் சொல்லப்படும் இப்படின்னு சொல்லப்படும் உங்களுடைய உங்கள் ஒரு விருந்தாளி வந்து தஸ்தரில் உட்காந்து சுஃப்ரால உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றாரு நம்ம வீட்டில் அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டால் உம்மு உங்களுடைய சாப்பாட்டை அதாவது அவருடைய உணவை அவருடைய உணவை என்னுடைய சுப்ராவிலே உட்கார்ந்து சாப்பிடுகின்ற விருந்தாளிக்கு நற்செய்து உண்டாவதாக சுபசோபனம் உண்டாவதாக என்று அவருக்கு வாழ்த்து கூற உங்களுடைய சாப்பாட்டை என்னுடைய வீட்டிலே வந்து உட்கார்ந்து சாப்பிடுகின்ற விருந்தாளிய உங்களுக்கு நற்செய்து உண்டாவதாக என்று அவருக்கு வாழ்த்து கூற வேண்டும் என்னுடைய சாப்பாட்டை அவர் சாப்பிட்ல சரி அது மாதிரி இப்ராஹிம் அலே அவர்கள் நமக்கு முன்னோடியாக இருக்கின்றார்கள் விருந்தா விருந்தளிப்பதிலே முன்னோடியாக ஈமான் இருக்கின்ற மனிதர்களெல்லாம் விருந்தாளியை கௌரிக்க கௌரவிக்க வேண்டும் விருந்தாளியை கௌரவப்படுத்த வேண்டும் மகிழ் அவருக்கு மதிப்பும் மரியாதையும் அளிக்க வேண்டும் சாப்பாடு கொடுக்கிறது மட்டுமல்ல மரியாதையோடு கொடுக்க வேண்டும் கௌரவத்தோடு அதனை நடத்த வேண்டும் என சலல்லா இஸ்லாம் அப்படின்னு விருந்தளிக்க வேண்டும் என்று சொல்லல மங்கானோ அல்லாவையும் ஆகிரத்தையும் நம்புகின்றவராக இருக்கின்றாரோ அவர் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தவும் என்பதாக சொல்லுவார் விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்கவும் சொல்லலை விருந்தாளிக்கு கண்ணியப்படுத்தவும் சாப்பாடு கொடுக்குறே இல்லையே கண்ணியை வாங்க உட்காருங்க இருங்க இந்த நேரத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க பரவாயில்ல இந்த தண்ணியை சாப்பிட்டு போங்க அப்படின்னு ஒரு கிளாஸ் டம்ளராக தண்ணியாகவும் கொடுக்கணும் அவர் என்ன நினைக்கிறார் அதை பற்றி பிரச்சனை இல்லை நம்ம என்ன செய்யணும் அவரை கண்ணியப்படுத்தி வரவேற்று உட்கார வச்சு ஆனால் ஆளுக்கு தகுந்த மாதிரியும் செய்யணும் ரசூல்லாய் செல்ல செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது ஒரு வாசம் மனிதர்களுக்கு தக்கவாறு அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக மனிதர்களுக்கு தக்கவாறு அவர்களுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் ஒருத்தர் வர்றாரு ரொம்ப சாதாரணமான ஆளாக இருக்கிறார் அவர் விவேகமான ஆள் விசேஷமான ஆள் நல்ல உடைகளை உடுத்தவில்லை என்று சொன்னால் அவருக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு ஒரு முறை இருக்குது விருந்தளிப்பதற்கு ஒரு முறை இருக்குது கண்ணியமான ஒருத்தர் வர்றாரு ரொம்ப பார்த்தா நல்லா இருக்கார் டிப்டாப்பாக இருக்கிறாரில் பார்த்தா அவர் வந்தால் அவருக்கு ஒரு மாதிரி செய்யணும் ஒரு ஆலிம் வருகின்றார் நல்ல அறிஞராக இருக்கின்றார் சிறந்த வணக்க வழிபாடுகள் உள்ளவராக இருக்கின்றார் அவருக்கு அதை விட கொஞ்சம் அதிகமான மரியாதை செலுத்தி அதிகமாக கௌரவத்தை கொடுத்து அவருக்கு உணவு அளிக்க வேண்டும் யார் யாருக்கு எப்படி உணவு அளிக்க வேண்டும் அப்படியெல்லாம் செய்ய வேண்டும் பிரசூல்லா சலா அலிஸ்லம் அவர் அதாவது அலா கதிரி அலா கதிரி மனாசிலிஹீம் மனிதர்களை அவர்களுடைய தரத்திற்கு தக்கவாறு அவர்களை நீங்கள் வரவேற்று அவர்களுக்கு உபசரியுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் உபசாரம் செய்வதிலும் கூட அவருடைய தர தராதரத்திற்கு தக்கவாறு செய்ய வேண்டும் இதெல்லாம் இப்ராஹிம் அலையாமர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை இங்கே சொல்லுகின்றார் அல்லாஹால உலக ஜாத் ருசுனா இப்ப இப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மூணு பேர் வர்றாங்க மனிதர்கள் மூணு பேர் வந்தவொடனே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ அந்த மூணு பேர் யாருன்னு கேட்டால் அல்லா இங்கே சொல்றாரு ருசுல நம்முடைய தூதர்கள் அப்படின்னு சொல்கிறான் அதாவது மலக்குகள் அந்த மூணு பேர் மனிதர்கள் மனித வடிவத்தில் வர்றாங்க மனிதத்தில் வர முடியும் மனித வடிவத்தில் வருகின்றார்கள் அவங்க வந்தா எதை கொண்டு வந்தார்கள் பில் புஷ்ரா நற்செய்தியை கொண்டு வந்தார்கள் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களிடத்திலே நம்முடைய தூதர்கள் நற்செய்தியை கொண்டு வந்தார்கள் அந்த நட்செய்தி பின்னால சொல்றாங்க என்ன அப்படிங்கறத காலு அவர்கள் சொன்னார்கள் வந்தவொன்ன முன்னால வந்தவன அவங்க மூணு பேரும் சொன்னாங்க என்று சொன்னார்கள் சலாம் என்பதாக சொன்னார்கள் உங்களின் மீது சாந்தி உண்டாவதாக என்பதாக சொன்னார்கள் இவரும் பதில் சொன்னார் இப்ராஹிம் அலையலாம் பதில் சொன்னார்கள் காலசலாமுன் உங்களின் மீதும் சலாமுண்டாவதா இங்கே சலாமு அலைக்குமெலாம் இல்லை அலைக்கும் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு அப்படித்தான் சொல்லணும் உடனே அவரை உட்கார வச்சு உரவேற்று உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனார் ஒரு கன்று மாட்டு கன்று ஒன்றை பிடித்தார் அதை அறுத்தார் அதை சுட்டார் நெருப்பிலே சுட்டார் அல்லது பொறித்தார் இப்ராஹிம் அலையலாம் பொறிச்சு அப்படி ஒரு பெரிய தாம்பாளத்தில் வந்து வச்சுட்டு அந்த இறைச்சியை அப்படியே கொண்டு வந்தாங்க கொஞ்ச நேரம் கூட இல்லை சீக்கிரமாக வந்துட்டார் அன்ஜா பியின் ஹனீத் ஒரு பொறிச்சா அல்லது சுட்ட ஒரு காலை கன்றை அவர் அங்கே கொண்டு வந்தார் உடனடியாக கொஞ்ச நேரம் சற்று நேரத்தில் கொஞ்சம் நேரத்திலே போய் அறுத்தாரு அது பண்ணார் சுட வச்சார் அதை பாட்டாக இருப்பார் வருத்தார் இருத்தார் பொறிச்சார் கொண்டு வந்து வச்சுட்டார் தாம்பளத்தில் கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்து வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மரியாதையாக சொன்னார் ஆனால் இவங்க மலக்குகள்னா அவங்களுக்கு தெரியல இப்போ தெரியாது பிறகுதான் தெரியும் அதனால சாப்பிட் பல அம்மா ரா ஐ தியகும் லா தசிலு இலைஹி நக்கிரகும் அவங்க வச்சிட்டவொடன்னா அவங்க சாப்பிடணும்ல வந்தவங்க சாப்பிடாம பெச்சாம உட்காந்துருக்கிறாங்க அவர்களுடைய கைகளை அந்த இறைச்சியின் பக்கம் அந்த கன்று குட்டி இறைச்சி இருக்கு அதன் கை போக போய் சேராதை அவர் பார்த்த பொழுது கையை கொண்டு போய் அதில் வைக்கல அவங்க அப்படி பார்த்த பொழுது நக்கீரகும் கொஞ்சம் பயந்தார் இப்ராஹிம் அலிஸ்லாம் பயந்தார் என்னடா இது சாப்பிட வச்சுருக்குது பெரிய கறியெல்லாம் பொறுச்சிகிச்சை வச்சுருக்கு சாப்பிடாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு இருக்குது யார் இருந்தாலுக ஏன்னு கேட்டால் அந்த நேரத்தில் அந்த ஊரில் ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருந்தது டிப்டாப்பாக உடையணிந்து கொண்டு வருவார்கள் சில பேர் வீட்டில் வந்து சாதாரணமாக நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க அசஞ்சிருக்கிற பார்த்து ஏதாச்சும் திருடிட்டு போயிடுவாங்க கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படியே ஒரு பழக்கம் இருந்துச்சு நம்ம நேரத்தில் நிறைய நடக்கலையே இப்போ மாதிரி இப்பிட்டப்போ ஆள் வருவாங்க நான் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க கடைசியில் அடிச்சு நிறைய பேப்பரில் தினந்தோறும் பார்க்குறோம் அது மாதிரி அவங்க மூணு பேரும் சமயம் திருடருளாக இருக்குமோ அப்படின்னு நினைஞ்சார் அதுதான் பயந்தார் நக்கீராகும் யாருன்னு ஆள் தெரியலையே அப்படின்னு சொல்லி பயந்தார் பயந்தார் அப்படிங்கிறது ஹாஃபா அப்படின்னு சொல்லி போடணும் இங்கே நக்கீரா என்று போட்டதுன்னா ஆளை தெரியாமல் பயந்தார் உங்கள் ஆளையும் தெரியல பயமாகவும் இருக்குது அவருக்கு அப்படின்னு அறுத்து புலமாரா ஐதியகம் லாத்த சிலை சாப்பிடாததை பார்த்த பொழுது நக்கீரகம் பயந்தர் சரி பயந்தார்னு சொன்னால் பயந்தர் நடிகை நீ யார் அப்படி அப்படின்னு மறடல வவு பயத்தை அவர்களிலிருந்து மறைத்து வைத்தார் பயப்படுறதாக காட்டிக்கவே இல்லை காட்டிக்கவே இல்லை இருந்தாலும் அந்த மூணு பேர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இவரை பார்க்கும்போது இவர் பயப்படுற மாதிரி அவங்களுக்கு தெரியுது காலு அவர்கள் சொன்னார்கள் லா தகப் பயப்படாது அப்படின்னு சொன்னார் நீங்கள் பயப்படாதீங்க இன்னா உர் சில்னா இலா கோமி நாங்கள் லூத் அலை இஸ்லாத்துடைய கோபின் பக்கம் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக அனுப்பப்பட்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ தான் இவங்க மலக்குகள் போல மலக்குகள் எதுக்காக அனுப்பப்பட்டிருக்காங்க லூத் அலைசலாத்துக்கு தண்டனை கொடுப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க லூத் அலே அவர்கள் இப்ராஹிம் அலே அண்ணன் மகன் அவங்க இன்னொரு ஊரில் பக்கத்தில் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு நாற்பது மைலுக்கு அப்பால் உள்ள ஒரு ஊரில் அவர் நபியாக இருக்கிறார் அந்த ஊருக்கு அவர் நபி ரசூல் இப்ராஹிம் அலைசலாம் இருக்கக்கூடியது இந்த ஊர் எல்லாம் ஷாம் பகுதியில் சிரியா ஷாம் என்று இருக்கிற இப்போ ஜெரூஸ் சொல்லாம் இதெல்லாம் இருக்குது அந்த பகுதியில் உள்ள ஊர்கள் அந்த ஊரில் அவர் நபியாக இருக்கிறார் இங்கே அவர் அவர் லூத்த அலைஸ் சொல்லி சொல்லி பார்த்தாங்க கேட்கல கடைசியில் வந்து அல்லாஹலா அவர்களை அழிப்பதற்காக நாடிட்டான் அழிவு எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் இடையில உங்களை பார்த்து ஒரு செய்தி சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் அல்லாஹலா எங்களை இங்கே அனுப்பியிருக்கிறான் நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அங்க போய் லூத் அலைசலா திட்ட அந்த அவர்களை அழிப்பதற்குரிய செய்திகளை சொல்லி செல்வதற்காக அல்லாஹால நாங்கள் லூத் அலைசலாத்துடைய சமுதாயத்தின் பக்கம் அனுப்பப்பட்டுள்ளோம் அப்படின்னு சொன்னா தண்டனை கொடுப்பதற்காகவே அனுப்பப்பட்டுள்ளோம் என்பதாக சொன்னார் இந்த இடத்துல அல்லாஹு தால விருந்தளிப்பதை பற்றியுள்ள சில விஷயங்களையும் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் விருந்து முதல்ல சில சொன்ன அல்லாவே நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களும் கொன்னை நம்பி நம்பிக்கை கொள்ளக்கூடிய மனிதர்கள் விருந்தாளியை கௌரவிக்க வேண்டும் விருந்தளிக்கக்கூடிய முறையை ரசூல்லாய் சல்லா அலி இஸ்லாம் நிறைய சொல்லித்தந்திருக்கின்றார்கள் இப்ராஹிம் அலையாம் அவர்களுக்கு அவர்கள் இந்த மனிதர்கள் என்பதாக நினைத்து இவர்களுக்கு விழுந்த மூலமாக பலவிதமான சட்டங்களை அல்லாஹத்தால் நமக்கு சொல்லுவேன் இந்த இடத்துல பசிரியர்கள் பல கருத்துக்களை எழுதுகின்றார்கள் பொதுவாக விருந்தாளி வந்தால் அவர்களை முகமலர்ச்சியோடு வரவேற்று அவர்களுக்கு முதலாவதாக உணவு கொடுக்க வேண்டும் முதலாவதாக உணவு கொடுக்க வேண்டும் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டு வந்தீங்களா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அவங்க சாப்பிட்டு வந்தாலும் நம்ம கொடுக்க வேண்டிய உணவு கொடுத்துட வேண்டியது அவர் சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது பிரச்சனை உணவு கொடுத்துட வேண்டியது ஏன்னா நம்முடைய பழக்கம் கேட்டால் வாங்க உட்காருங்க சாப்பிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் சாப்பிட்டாமல் வந்தாலும் கூட ஒம்பா இருக்கும்போது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சே ஆமா சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படிம்பார் நிறைய அனுபவங்கள் நம்ம பார்க்குறோம் சில பேர் சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சாப்பிட்டோம் அப்படின்றார் உண்மையாக சாப்பிட்டுருக்க மாட்டார் அதனால் சாப்பிட்டீங்களானே கேட்கக்கூடாது சாப்பாடு கொண்டாந்து வச்சிடணும் அந்த நேரம் என்ன இருக்குதோ அதை மாஹலர் அப்படின்னு சொல்லுவாங்க எது இருக்குதோ அதை கொண்டாந்து வச்சிடும் அதுக்காக வேண்டிய அவர் கோழி ஆடெல்லாம் அறுத்து செய்யணும் அப்படிங்கிற இல்லைங்க கண்ணுக்குட்டி அறுத்தாரு நம்மள்கிட்ட கண்ணுக்குட்டி இல்லையே அப்படிலாம் நினைக்கக்கூடாது எது இருக்குதோ அதை கொண்டாந்து வச்சிடும் இல்லையா மௌலானா சாதி ரஹமுத்துல்லாஹலை முன்னால் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் மௌலானா சாதி ஷிராஜி கிராமத்தில் பெரிய கவிஞர் அவர் பாரசீக கவிஞர் அவர் பக்கத்தில் உள்ள ஒரு நாட்டுக்கு போயிருந்தார் ஈரானில் இருந்தவர் பக்கத்தில் ஒரு நாட்டுக்கு போயிருந்தார் அவர் பெரிய புகழ் வாய்ந்தவர் பெரிய கவிஞர் அதனால் அந்த அந்த நாட்டுடைய அரசர் அவரை வரவேற்று அவருக்கு ஒரு விருந்து கொடுத்தார் அரச சபையுடைய விருந்துனால் எப்படி இருக்கும் பலவிதமான உணவுகள்லாம் வச்சாங்க எல்லாம் சாப்பிட்டா இப்போ அரசர் பேசிகிட்டே சாப்பிட்டுகிட்டே இருக்கும்போது பேசிகிட்டே இருக்கும்போது கேட்குறாரு எப்படி உணவெல்லாம் நல்லா இருச்சு அப்படி இருக்கு அப்படின்னு அவர் சாதிக சீராஜ் சொன்னார் அவர் கொஞ்சம் குறும்புக்கார் கொஞ்சம் துடுக்குத்தனமாக பேசுவார் சாதிக சிராஜ் ராம்துல்லா இலையவர் அதனால சொன்னார் இது என்ன பிரமாதமான விருந்து அப்படின்னு அரசர் விருந்து கொடுக்குறாரு இவர் போய் என்ன பிரமாதமான விருந்துன்னு சொன்னார் அவரு என்ன அப்படி சொல்லிட்டீங்க எங்கள் ஊருக்கு சீராஜுக்கு வந்து பாருங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு அப்படியா இதை விட அருமையாக இருக்குமா அப்படின்னு கேட்டார் நீங்கள் வந்து பாருங்களேன் நம்ம வீட்டை விருந்தே தனி மகத்துவம் உள்ளது தாங்க அரண்மனை விருந்தெல்லாம் அவ்வளோ பெருசில் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவருக்கு கோபம் ஒரு பக்கம் ஆச்சரியம் ஒரு பக்கம் கேவலம் என்னடா நம்மளை கேவலப்படுத்தி போட்டேன் இருந்தால் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சரி நான் ஒரு நாளைக்கு உங்கள் ஊருக்கு வர்றேன் அப்படின்ட்டார் வர்றேன் அப்படின் சரி அவர் போயிட்டா ஊருக்கு போயிட்டார் இவர் அரசர் வர்றதை தேதி பார்த்துக்கிட்டாரு அரசர் வந்தார் அவர் ஒரு சின்ன குடிசை அது இவர் மாளிகை உட்காந்து சாப்பிட்டுட்டு அது நல்லா இல்லைன்ட்டு வந்துட்டார் சரியா இல்லை அப்படின்ட்டு சரியா இல்லைன்னு சொல்லலை நம்ம வந்து இதை விட நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வந்துட்டார் அரசர் போனார் பரிவாரங்களோடு போகிறாரு வரவேற்ற அவர் கூடி செலவு உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வேண்டி எல்லா ஏற்பாடும் ஏன்னா சாப்பாட்டை பார்க்குறதுக்கு தானே போகிறாரு இப்போ அங்கே போனால் ரொட்டி ஜெய்த்தூன் எண்ணெய் ஜெய்த்தூன் காய் கீரை இது மாதிரி கொஞ்சம் வச்சுருந்தான் அப்படி கொஞ்சம் காஞ்ச ரொட்டி அது இது இப்படி எல்லாம் என்ன என்ன அதெல்லாம் வச்சுருந்தேன் என்ன சாய் இந்த மாதிரி என்ன இது பிரம்மாதமான விருந்துன்னு சொன்னீங்க இது வைக்கிறீங்களா அப்படின்னு நம்ம விருந்த கூட நல்லா இருக்குன்னு இதை நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு நம்ம உண்மையிலேயே அதாவது உங்கள் அரண்மனையில் நீங்கள் எனக்கு கொடுத்த விருந்து இருக்குதையாது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் சாப்பிட முடியும் ரெண்டு மூணு நாளைக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்க இந்த உபசாரம் அந்த விருந்து அந்த அமைப்பு அந்த பல வகையான பொருள்கள் அறுசுவை விருந்துகள்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் கிடைக்கும் காலமெல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் நம்ம குடிசியில் எவ்வளோ நாள் இருந்தாலும் இதே மாதிரி உணவு கொடுத்துக்கிட்டே இருப்போம் வருஷம் போகிறோம் அப்படின்னாரா எப்பவுமே கொடுக்கலாம் அது இது மாற்றவே முடியாது எப்போ வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் இருங்க எவ்வளோ நாள் வேணாலும் இருங்க இதே மாதிரி தந்துக்கிட்டே இருக்கு அதுக்கு தான் மாஹலா இருங்க இருக்கக்கூடியதை கொண்டாந்து வச்சால் அதை சாப்பிட்டு போது விருந்தாளியாக வந்திருக்கக்கூடியவரும் என்னடா காஞ்ச ரொட்டி கொண்டாந்து வைக்கிறானே உப்பு மாவு கொண்டாந்து வைக்கிறாரு இருந்தாலும் அப்படின்லாம் எது இருக்குதோ அது அவரு கொடுத்தாரோ அதை சாப்பிட்டுடுவோம் அலமதுல்லான்னு சொல்ல சுக்குர் செஞ்சுட்டு அவரு விருந்தளிக்கும் ஒழுக்கங்கள் அப்படின்னு இமா முசால் ரமத்துல்லா தங்களுடைய ஹகையாவில் ஒரு பெரிய நீண்ட விஷயங்களை எழுதி காட்டுகின்றார் ஒன்று முதல்ல இந்த விருந்தாளிக்கு ஒரு அழைப்பு கொடுக்கணும் அழைப்பு கொடுக்கக்கூடிய முறை ரெண்டாவது யார் விருந்துக்கு கூப்பிடப்படுகின்றாரோ அவர் இவருக்கு பதில் சொல்லுவது ஏன்னா இதா தாக்கும் அதாவது அல்லாஹால குரால் ரசூல்லாய் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் விருந்துக்கு கூப்பிட்டால் அந்த மோமினா ஹக்குல் முஸ்லிமியல் முஸ்லீம் சித்து ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆறு என்ற தலைப்பின் கீழே ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று விருந்துக்கு கூப்பிட்டால் உடனடியாக அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார் இவர் கூப்பிட்றாரோ அவர் ஒப்புக்கொள்ளும் உங்கள் வீட்டுக்கள் நான் வர முடியாதுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது அவர் எந்த வீட்டுக்காரர் கூப்பிட்டாலும் சரி ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களை மதீனாவிடைய கடைசியில் இருக்கு மதீனாவினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு அடிமை பெண் வந்து கூப்பிட்டாலும் கூட போவார்கள் என்பதாக சொல்லப்பட்டது விருந்து கூப்பிடும்போது யாரும்லாம் பார்க்க மாட்டாங்க இவர் காசு உள்ளவரா காசு இல்லாதவரா சாப்பாடு நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அதெல்லாம் கிடையாது யார் கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு பயிற்சி சொல்லணும் ஆனால் என்ன நிபந்தனை அந்த விருந்து மார்க்கத்திற்கு உட்பட்டதாக இருக்கணும் ஹராமான முறையிலே தவறான முறையிலே ஹராமான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய இடத்திலே நடக்கக்கூடிய ஹலாலான உணவு இதெல்லாம் போய் சாப்பிடக்கூடாது உணவுகளால் தான் அந்த ஹலாலான உணவு நடைபெறக்கூடிய அந்த விருந்து நடைபெறக்கூடிய இடம் ஹராமாயிருக்குது அதாவது நிகழ்ச்சிகள் ஹராமான் நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன என்று சொன்னால் அங்கே போகக்கூடாது போகாமல் இருக்கிறது வாஜிபு என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது அதனால தான் முதல்ல அத்தாவத்து அல்லி முதல்ல தாவத்து கூப்பிடுறது அவர் அதற்கு பதில் சொல்கிறது வேண்டாது மூணாவது அங்கே போய் உட்கார்றது இவரை வரவேற்க வேண்டும் அவர் சொன்ன இடத்துல இவர் உட்கார வேண்டும் இதெல்லாம் மூணாவது நாலாவது எஹ்வாறு தா உணவை கொண்டு வந்து வைக்க வேண்டும் உணவு கொண்டு வந்து வைக்கும்போது நம்ம சில இடங்களுக்கு போகிறோம் சில வீடுகளுக்கு பார்க்குறோம் உணவு கொண்டு வந்து வைக்கும்போது முதல்ல உனக்கு கொண்டாந்து வைப்பாங்க என்னடா இது தான் உணவு வைக்கிறது இதுதான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட ஆரம்பிச்சிருவார் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருப்பார் பசங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொண்டாந்து கொண்டாந்து வைப்பாங்க அப்படி முதல்ல வந்து சரி இதுதான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இட்லி கொண்டாந்து வச்சாங்க ரெண்டு இட்லி பார்ட்டா போட்டார் தட்டையில் சாம்பார் ஊற்றுனார் சட்னி ஊற்றினார் சாப்பிட்டார் அடுத்த இதெல்லாம் வரவே இல்லை அதுக்குள்ளே அவர் மூணு இட்லி நாலு இட்லி சாப்பிட்டுவார் வயிறாரிச்சு அடுத்தாப்புலாம் பரோட்டா வருது ஆஹா முதல்லே வந்து தான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு பரோட்டா வந்தோன்னே சரி ஒன்று சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை எடுத்து வைச்சோன்னே அதுக்கு அடுத்தாப்புலாம் முட்டை பரோட்டா வருது அதுக்கு அடுத்தாப்புலாம் அந்த என்னென்னமோ வருது நிறையா அதெல்லாம் வருது சில இப்படி வரவே வைக்கவே கூடாது சாப்பாடு சாப்பாடு எப்படி வைக்கணும் கேட்டால் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குது அது பூராத்தையும் முன்னாள் ஒன்று ஒன்றா வச்சிடணும் எது தேவையோ அதை சாப்பிடுவார் அவர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிட்டுக்குவார் இங்கே ஒன்றென்னா கொண்டு வந்து வைக்கும்போது இவர் ஒன்றென்னா சாப்பிட்டு வயிறு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடப்படும் அதுக்கு அடித்தாப்பில் உடனே எந்திரிச்சு போகணும் அப்படின்னு நினப்பார் எங்கே போகணும் எங்கேயாவது போகணும் அதை வெளியாகிறதுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பார் அதனால் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் இம்மா ஹசாலி ரஹமித்துள்ளார் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் ஏன்னா ரசூல்லாய் சலாசல் துறை ஹதீஸ்வரன் தெளிவுபடுத்தப்பட்ட விஷயங்கள் அதனால் எவ்வளோ தாம் எல்லா உணவையும் கொண்டாந்து வச்சிடணும் முதல்ல எதை சாப்பிட்றோம் அதை சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு அடுத்ததாக சாப்பிடுவது சாப்பிடக்கூடிய ஒழுக்கங்கள் இருக்குன்னா அந்த ஒழுக்கங்களை எல்லாம் பேண வேண்டும் அதுக்கு அடுத்ததாக சாப்பிட்டு திரும்புகின்ற நேரத்தில் விருந்தாளியாக வந்தார் அவர் தானாக வந்தாலும் சரி அவர் போய் கூப்பிட்டு வந்தாலும் சரி விருந்தாளியாக வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் விருந்தாளியை அதாவது இவர் துவா செய்யணும் சாப்பிட்டவர் துவா செய்யணும் அதே மாதிரி சாப்பாடு கொடுத்தவர் சாப்பிட்டவருக்காக வேண்டி துவா செய்யணும் என்கேட்டால் இவர் ஒரு விருந்தாளியாக வந்து அவர்கிட்ட என்ன பறக்கத்துகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது அந்த பறக்கத்துக்களை இங்கே கொண்டு வந்து கொஞ்சம் விட்டுட்டு போறாரு சாப்பிட்டு போறார் மட்டும் நம்ம சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு போகிறார் என்பது மட்டுமல்ல அவர் கொண்டு வந்த பறக்கத்தை நமக்கு கொடுத்து விட்டுட்டு போகிறார் அப்படின்னாரு அதனால் அவருக்காக வேண்டி துவா செய்வேன் வாசல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைக்க உள்ளே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு அதனால அதை போயிட்டு வரேன் ஹஜராஜ் ஸ்லாம் வலிக்கம் உடனே பட்டாரனு கதவை சாத்தினார் அப்படின்னா இவ்வளோ நேரம் இவ்வளோ எரிச்சலாக இருந்திருக்காரு இருந்தால் அந்த கதை சாத்திரதையே தெரிஞ்சு போய்டும் அதனால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் சொல்கிறாங்க சரி இதெல்லாம் யாக அவள் சொல்லித்தர்றார் அதனால் இந்த ஆயத்தின் மூலமாக ஃபமா லபிசா அன்ஜாபி வைஜரின் ஹனீத் என்ற இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய உலமாக்கள் முசிரீன்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லுகின்றார் விருந்தளிப்பது எவ்வளோ மேன்மையானது விருந்தளிப்பதின் காரணமாக என்னென்ன பலன்கள் ஏற்படுகின்றன விருந்தளிப்பது எவ்வளோ எப்படி இருக்க வேண்டும் ஏன்னா ரசூல்லா சலாஹம் அல் லுயாஃபத்து சலாசத்து ஐயாம் விருந்து என்பது மூன்று நாள்கள் விருந்துக்கு தனி இருக்கின்றது தனி நன்மைகள் இருக்கின்றன ஹதியா இருக்கிறது பாருங்க அதுக்கு தனி நன்மைகள் இருக்கின்றன சதக்கா இருக்குது பாருங்க அதுக்கு வேற நன்மைகள் கடன் கொடுப்பது அதுக்கு தனி நன்மைகள் இருக்கின்றன தனித்தனியாக செக்ஷன் தனித்தனியாக இருக்குது அதனால் லுயாஃபத் என்பது விருந்து என்பது மூன்று நாட்களை கூறியது ஓ ஜாயிசத்துக்கு எவமும் வல்லஐா அன்பளிப்பு என்பது ஒரு நாள் ஒரு பகல் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுக்கு பின்னால் சதக்கா அதுக்கு பின்னால் உள்ளதான் பமா வரா அதாரிக்கு சதகா என்று குறிப்பிடுகின்றார்கள் ஜாயிஸா அப்படின்னு சொன்னால் அத்தியா நன்கொடையாக அன்பளிப்பாக கொடுப்பது அது உறவினர்களை சேர்ப்பதற்காக அதாவது அர இது மாதிரி உள்ள நேரங்களில் கொண்டு வந்து அவர்களுக்காக கொண்டு அவர்களை அழைத்து வந்து கொடுப்பதற்கு இது ஒரு நாள் ஒரு பகல் இருபத்தி மணி நேரம் நடைபெறக்கூடியது ஜா இசா அன்பளிப்பு என்பதாக சொல்லப்படும் அதனால் விருந்தளிப்பது அப்படிங்கிறத பல்வேறு விதமான சட்டங்கள் இருக்கின்றன மூணு நாள் விருந்தளிப்பு மூணு நாள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் கேட்டால் ஒருத்தர் வந்து வீட்டில் தங்கியிருக்கிறார் விருந்தாளிக்கு நாம் விருந்தளிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹத்தாலா இந்த ரெண்டு பேருக்கும் சேர்த்து சேர்த்து சில நன்மைகளை வழங்குகின்றார் விருந்து கொடுப்பவருக்கும் விருந்து சாப்பிடுவருக்கும் நன்மை அளிக்கிறான் அந்த விருந்துக்காக வேண்டியுள்ள நன்மை இருக்குது பாருங்கள் அந்த நன்மையுடைய அளவு மூணு நாள் வரைக்கும் தான் கிடைக்கும் நாலாவது நாள் அந்த விருந்தாளி இருந்தாரு அது சதக்கா தருமம் அதுக்கு வேற வகையான நன்மை கிடைக்கும் அதனால் மூணு நாள் தான் இருக்கணும் மூணாவது நாள் போயிடணும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல விருந்தும் மருந்தும் மூணு நாள் அப்படின்னு சொல்லுவாங்கள தமிழில் சொல்லுவாங்களா இல்லையா அதில் சொல்லா இசலா இசலாக சொல்லிக் கொடுத்தா தான் மூணு நாள் விருந்து நாலாவது நாளில் இருந்து அவருக்கு சாப்பாடு கொடுப்பது சதக்காவை சேர்ந்தது அதனால் நாலாவது நாள் இருக்கக்கூடாத சொல்ல மூணு நாள் தான் சொல்லியிருக்காங்க நீ வெளியே போகணும்னு சொல்லக்கூடாது நாலாவது நாள் இருக்கலாம் பத்து நாளும் இருக்கலாம் மருமகன் வீட்டுக்கு வந்தார் விருந்து கொடுக்குறாரு மாமனார் மாமியார் வீட்டுக்கு கொடுக்க விருந்து கொடுக்குறாங்க மூணு நாளைக்கு தான் ரசூல்லா சொன்னாங்க மூணாவது நாலாவது நாள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அவர் நாலு நாள் இருப்பார் நாற்பது நாளும் இருப்பார் அவர் ஆனால் அடுத்தடுத்து சாப்பிட்றது போகிற சதக்கா தர்மத்தைச் சேர்ந்தது என்பதாக சொன்னார்கள் ரசூல்லா இஸ்லா இஸ்லாம் சரி இன்னொரு விஷயம் விருந்தளிக்கக்கூடிய நேரத்தில் விருந்தாளிகள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கு கேள்வி கணக்கே கிடையாது அதனால் சில ஞானவான்கள் சில பெரியார்கள் சூஃபியாக்களுடைய வரலாற்றில் வருகின்றது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க ரசூல்லா சொன்னாங்க மூணில் ஒன்று வயதில் மூணில் ஒரு பங்கு சாப்பிட சொல்லி அதனால கொஞ்சம் கொஞ்சம் அதை விட கம்மியாகவே சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டவங்க ஒரு நாளைக்கு ஒரே ஒரு துண்டு ரொட்டி சாப்பிட்டவர்கள் எல்லாம் வரலாற்றில் நிறைய இருக்கிறோம் ஒரு பெரியார் ஒரு ஒரு மானியர் அவரை பற்றி சொல்லப்படும் பொழுது அவருக்கு ஒரு வருஷத்துக்கு பூராத்துக்கு ஒரு வருஷம் முழுவதுக்கும் ஒரு வருஷம் முழுவதுக்குமே ஒரு திருகம் தான் செலவு அவருக்கு சாப்பாட்டு செலவு ஒரு திரகம் எப்படி நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னு பின்னால் அவரை கேட்டிருக்கிறாரு ஒரு திருகத்தில் எப்படி ஒரு வருஷம் போகிறாங்க சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரான் அந்த காலத்தில் ரொட்டி கடையில் விற்பாங்க இப்போ பரோட்டா கடையில் விற்கிறாங்களோ அந்த மாதிரி ரொட்டி நம்ம இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹூபு அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சி போன ரொட்டி அது சட்டியில் தட்டி பெருசு பெருசாக இருக்குது அந்த மாதிரி ரொட்டி ஒரு திருகத்துக்கும் ரொட்டி வாங்குவாரோ அவர் பத்து இருபது ரொட்டி வரும்னு வச்சிங்களேன் அந்த மாதிரி ரொட்டி ஒரு திரகத்துக்கு பத்து இருபது ரொட்டி வரும் அந்த பத்து இருபது ரொட்டி இருபது ரொட்டின்னு வச்சு இருபது ரொட்டியை வாங்கி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு துண்டுகளாக புட்டுக்கு வராது ரொட்டியை பத்து ரொட்டி இருபது ரொட்டின்னு வச்சுங்க அதை முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு துண்டுகளாக உடச்சி உடைச்சிடுவார் அதுவும் ஒரு பெரிய பானையில் போட்டு வச்சுருவார் அது கெட்டுப்போகாது அப்படியே நல்லா இருக்கும் காஞ்சி போய் அப்படியே ஓடு மாதிரி இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு துண்டு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சி துண்டு அவ்வளோதான் இப்படி தான் நான் சாப்பிட்டேன் பல ஆண்டுகளாக இப்படி சாப்பிட்டு கொண்டு வருகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் சரி இந்த மாதிரி ஆள் வீட்டுக்கு கொண்டு போன ஒரு விருந்து கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் விருந்தில் ஒரு பொடி பிடிச்சிடுவார் ஏன்னு கேட்டால் விருந்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளோ சாப்பிட்டாலும் கேள்வியே கிடையாது சாப்பிட்றவர்களும் கேள்வி கிடையாது கொடுக்குறவங்க கேள்வி கிடையாது அதனால சில வீட்டுக்காரர்களும் கூட அப்படி இருந்துருக்கிறாங்க அவங்க யாராவது விருந்தாளிகள் வரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா ஏன்னா இவர் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு தன்னுடைய வீட்டில் சாப்பாடுலாம் இருக்குது இருந்தால் ரசூல்லாய் சல்லல்லா அலையிஸ்லம் அவருடைய சுண்ணத்தை கடைபிடிக்க சொல்லை கடைபிடிக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் யாராவது விருந்தாளி வந்தாங்க இன்றைக்கி நமக்கு நல்லா வேட்டை விருந்தாளிக்கல்ல இவர் இருக்கு வீட்டுக்காரருக்கு உன்னா சாப்பாடெல்லாம் வச்ச உடனே அவரை விட இவர் அதிகமாக சாப்பிட்ருவார் ஏன்னா கேட்டால் அவர் சாப்பிட்டா கேள்வியே கிடையாது அதனால் இன்னைக்கு சாப்பிட்ருவோம் அப்படி அதனால் சில ஞானவான்கள் என்ன பண்ணுவாங்க சூஃபியாக்கள் விருந்தாளி வர வேண்டும் என்பதாக எதிர்பார்த்து கொண்டிருப்பார் முதல்ல சொன்ன விருந்தாளி வர வேண்டும் அப்படிங்கிறது இப்ராஹிமில் சில எதிர்பார்த்தது அது வேற இவர் எதிர்பார்க்குறது வேற எனக்காவது ஒரு நாளைக்கு சாப்பாடால் நல்லா சாப்பிட்லாமே விருந்தாளி வந்தால் சேர்ந்து சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டு விருந்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வாசகம் சொல்லுவாங்க விருந்தாளி என்பவர் கண்ணியத்திற்குரியவர் விருந்தளிப்பது ரொம்ப கண்ணியமான ஒரு செயல் அது அந்த யார் விருந்தளிக்கப்படுகின்றாரோ அவர் ஏழையாக இருந்தால் அவருக்கு விருந்து கொடுப்பது பருள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றார் ஆக விருந்து சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப அற்புதமானது இங்கே இப்ராஹிம் அலி அவர்கள் அந்த கண்ணுக்குட்டியை பொறிச்சு அல்லது சுட்டு கொண்டு வந்து வச்சார் அவங்க வந்து இது பண்ணலை அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி லா தஹப் இன்னா உருசின் நாங்கள் லூத் அலைஸ்லாத்துடைய கோமின் பக்கம் அனுப்பப்பட்டுள்ளோம் தண்டனைக்காக வேண்டி அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக வேண்டி என்பதாக சொன்னார் இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலை இஸ்லாத்துடைய மனைவி சாரா அம்மையார் அவங்க அங்கே பக்கத்தில் நின்று கொண்டு நின்று பக்கத்தில் நின்று கொண்டு அவங்க தான் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது அந்த கண்ணுக்குட்டியை பொறிச்சு கொண்டு வந்து அதுக்கெல்லாம் தண்ணி இனிலாம் எடுத்து வச்சு அவங்கள வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த விருந்தாளிகளுக்கு அந்த காலத்தில் அப்படி பழக்கம் இருந்துச்சு அவங்க மனைவியும் அங்கே பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு இன்னொரு அறிவிப்பின்படி கதவுக்கு பின்னால் நின்றுக்கிட்டு இருந்தாங்க இவங்க வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா சாப்பிட்றதுக்காக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த மூணு பேர் உட்காந்துருக்காங்க இப்ராஹிம் இஸ்லா உட்காந்துருக்காங்க மனைவி பக்கத்தில் கதவுக்கு பக்கத்தில் நின்று திரை மரங்கள் நின்றுகிட்டு இருந்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு இப்ராஹிம்ஸ்லா உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க நின்றுகிட்டு இருக்காங்க அந்த மனைவி சிரித்தார் சிரித்தார் கழுக்குன்னு சித்த சிரிப்பு சத்தம் வருது என்ன அப்படின்னு பார்த்தாங்க ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இங்கே பல பொதுவாக இங்கே வம்ராமத்து அவருடைய மனைவி நின்று கொண்டிருந்தார் சிரித்தார் அப்படின்னு அல்லாஹத்தால சொல்கிறேன் ஆனால் இது பின்னால் ஒரு செய்தியை சொல்கிறாங்க அந்த மூணு பேர் மலக்குகள் அல்லா சொல்லுவதாக சொல்றா பி சஹா வரா அந்த பெண்ணுக்கு நாம் இசாக் பிறப்பார் என்று நற்செய்தி சொன்னோம் இசாக்கு பின்னால் யாக்கோபும் வருவார் என்று நற்செய்தி சொன்னோம் இசாக் என்று ஒரு மகன் அதாவது இப்ராஹிம் அஸ்லாத்துக்கு ஒரு குழந்த பிற ஆம்பல பிள்ளை பிறக்க போகுது அப்படிங்கிற செய்தியை சொன்னோம் அந்த ஆம்பளப்பிள்ளைக்கு பேரையும் அல்லாத்தாலா சொல்றான் ஆண் குழந்தைக்கு பேர் மட்டுமல்ல அந்த ஆண் குழந்தைக்கு பிறக்கக்கூடிய இன்னொரு ஆண் குழந்தை பேரன் இப்ராஹி அஸ்ராத்துடைய பேர அதுக்கும் அல்லாத்தாலா பேர் வச்சுனா யாகோப் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இசாக்க என்ற பெயரும் யாஹூப் என்ற பெயரும் அல்லாஹாலா வச்சது அல்லாஹால சொல்லித்தரநாகுஹாக்கை நற்செய்தி சொன்னோம் அந்த பெண்ணுக்கு பின்னால் யாக்கூபை கொண்டும் நான் சொன்னோம் என்பதாக அல்லாஹால சொல்லுகின்றான் இப்போ இந்த செய்தி வேறொரு இடத்துல வேறொரு ஆயத்துல வரும்போது இந்த நற்செய்தி சொன்ன விஷயம் இருக்கு பாருங்க இது முன்னால சொன்னாங்க இதை சொன்னதை கேட்டு தான் அந்த பெண் சிரித்தார்கள் அப்படின்னு இருக்கு இங்க எப்படி இருக்க இந்த ஆயத்தில் அந்த பெண் சிரித்தார் நாம் நச்செய்தி சொன்னோம் என்று இருக்கின்றது சிரித்தாரா சிரித்ததுனால நற்செய்தி சொன்னார்களா அப்படின்னு அப்ப சிரித்தார் சிரித்தார் அப்படிங்கிறதுக்கு வேற கருத்து வைக்க வேண்டியது அந்த வேற கருத்தை வலமாக்கள் இமாம்கள் நமக்கு சொல்லி சொல்லி தருகின்றார்கள் அது லூத் அலைசலாத்துடைய அந்த கவுகள் எல்லாம் அழிக்க போ அழிக்கப்பட போகின்றார்கள் இன்னா உருசில் இலா கோபி லூத் அப்படின்னு சொல்லி அந்த மூணு பேர் சொன்னாங்க பாருங்க அதை கேட்ட சிரிச்சாங்க அநியாயம் படைத்தவர்களாக இருந்தார்கள் வழிபடாமல் இருந்தார்கள் நபியுடைய சொல்லை கேட்காமல் துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள் நீண்ட காலம் ஆகிவிட்டது அல்லாஹால அவர்களை எதுவுமே செய்யவில்லை இப்பொழுது அவர்களை அழிக்கப் போவதாக அல்லாஹால இந்த மலக்குகளை தூது அனுப்பி இருக்கின்றன அற்புதமான செய்தி நல்ல செய்தி அப்படிங்கறதுனால அந்த பெண் சிரித்தார் என்பதாக சொல்லப்படுகின்ற அல்லது இன்னொரு கருத்து அந்த வந்த விருந்தாளிக்கு சில ஹிதுபத்துகளை செய்து கொண்டிருந்தார் அந்த பெண் சாரா அம்மையார் செய்து கொண்டு இருந்தார்கள் இவங்க சாப்பிடாத பார்த்த உடனே ஒரு மாதிரியார் சிரி நம்ம இவ்வளோ செய்கிறோம் அந்த சிரிக்க சாப்பிடாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சிரித்தாங்க சிரிச்சுட்டு அப்புறம் வருத்தவும் அதாவது கொஞ்சம் கவலையும் ஏற்பட்ட சாப்பிடாமல் இருக்கிறாங்களே அப்படி தவறையும் ஏற்பட்டது சிரித்தார்கள் அப்படிங்கிறது அந்த காரணத்தால் சிரித்தார்கள் என்பதாக மற்றொரு கருத்து அப்படி பல கருத்துக்கள் ஒரு ஆறு ஏழு கருத்துகள் சொல்லப்பட்டு ஏன் சிரித்தார் அப்படிங்கிறது இப்போ வேறொரு ஆயத்தில் இருக்கக்கூடிய கருத்தின்படி பார்த்தா இவங்க இசா ஒரு குழந்தை பிறக்கும் என்று நல்ல செய்தி சொன்னதின் காரணமாக சிரித்தார் ஏன் சிரித்தார் அப்போ ஏன் சிரிக்கணும் அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு இப்போ தொண்ணூறு வயசு என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது அதாவது சாரா அம்மையாருக்கு வயசு தொண்ணூறு இப்ராஹிம் அலே அவர்களுக்கு அதைவிட கூடுதலான வயசு நாலு விதமான அபிப்பிராயங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன இப்ராஹிம் அவர்களுக்கு நூற்றி வயசு சாராவுக்கு நூற்றி வயசு இப்ராஹிம் அலையாஸ்லாத்துக்கு நூற்றி பத்து சாராவுக்கு நூறு இப்ராஹிம் அலையாஸ்லாத்துக்கு தொண்ணூறு சாராவுக்கு தொண்ணூறு என்றெல்லாம் பல கருத்துகள் சொல்லப்பட்டிருக்குன்னு ஆக ஒரு எல்லையை கடந்த வயசு குழந்தை இனிமேல் பிறக்காது என்று நம்பிக்கை இழந்த ஒரு வயசு அந்த வயசில் குழந்தை இருக்குது உனக்கு குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொன்னதுனால சிரித்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இன்னொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது அது கொஞ்சம் வித்தியாசமானது ஆனால் அந்த கருத்தும் இதற்கு உண்டு என்பதாக சில உலகம் குறிப்பிடுகின்றார் அதை என்னன்னு கேட்டால் லஹிகத் அப்படின்னு சொன்னால் பொதுவாக சிரித்தார்கள் அப்படின்னு அர்த்தம் சில லஹிக தான் அர்த்தம் நான் லஹிகங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது மாதவிடாய் உள்ளவளாக ஆகிவிட்டாள் அப்படின்னு அர்த்தம் மாதவிடாய் பெண்ணுக்கு லஹிகத்தை சொல்லப்படும் லஹிக் ஃபீல் அந்த நேரத்தில் உடனே பிசாரத்து சொன்னாங்க உங்களுக்கு குழந்தை வரும் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே தொண்ணூறு வயசு கிழவியாக இருந்த அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது ஏன்னா குழந்தை வர்றதா இருந்தால் மாதவிடா இருந்தால் தான் குழந்தை தரிக்கும் மாதவிடா இல்லாத நேரத்தில் அந்த பெண் ஐம்பத்தஞ்சு வயசை தாண்டி டாங்கன்னா குழந்தை தரிக்காது மாதவிடா நின்று போன காலத்தில் அதனால இந்த பெண்ணுக்கு உடனடியாக மாதவிடா ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அதனால அரபில் ஒரு பழக்கம் உண்டு அரபில் ஒரு வாசகம் உண்டு இந்த முயல் இருக்குது பாருங்க முயல் அதுக்கு மட்டும்தான் மிருகங்கள்லேயே முயலுக்கு மட்டுந்தான் முயலும் அப்புறம் வந்து இந்த வவ்வால் இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் பெண்களை போன்று ஹயில் வரும் மாதவிடா ஏற்படும் மிருகங்களில் மிருக இனங்களில் வவ்வாலுக்கும் முயலுக்கும் வரும் அதனால் அரபில் அவர் வாசகமே உண்டு அரபில் அகராதியில் எழுதி வைத்திருப்பார்கள் லஹிக்கத்தில் அருணபு முயல் மாதவிடாய் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு மாதவிடாய் வந்துவிட்டது என்பதாக சொல்லுவார் அந்த அர்த்தத்திலையும் என்பதாக சொல்லப்படுகின்றது ஆனால் இதை பெரும்பாலான வளமாக்கள் ஆதரிக்கல என்னால் கருத்து இருக்கின்றது என்பதா சரி அல்லாஹால்தான் மாதவிடாய் ஏற்பட்டு தான் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்ப சட்டம் அல்லாஹாலா இடத்துல கிடையாது அல்லாஹால குழந்தை உண்டாயிடும் மாத விடா ஏற்பட்டால் தான் வரும் இல்லாவிட்டால் வராது அப்படிங்கறதும் கிடையாது பின்னால் யாக்கோபை கொண்டும் நச்செய்தி சொன்னோம் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றார் அப்படின்னா இசாக்கலே இஸ்லாம் என்ற ஒரு இசாக்க என்ற அந்த குழந்தை பிறக்கும் ஆண் குழந்தை பிறக்கும் அது வளர்ந்து பெரியதான பின்னாலே அந்த குழந்தை அந்த இசாக்க என்பவர் திருமணம் செய்து அந்த திருமணத்தின் மூலமாக அவர்களுக்கு யாஹூப் என்று ஒரு மகனும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் என்பதாக நாம் தெரிந்திருக்கின்றோம் இசா இந்த ஆயத்திலிருந்து உலமாக்கள் கருத்தை சொல்லுகிறார் இசா அது இஸ்மாயில் அலை இஸ்மாயில் ஹாஜிராவுக்கு பிறந்தவர் சாரா என்ற அமையாருக்கு பிறந்த இந்த சரித்திரத்தில் மாற்றி எழுதி வைக்கப்பட்டிருக்கிற சில சரி எழுதி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா இஸ்ஹாக் அலிவலா இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய மகன் இசாக் இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கோபு யாக்கோபில் வந்தவர்கள் தான் பனி இசாவலர்கள் என்பவர்கள் யகூதிகள் என்று சொல்லப்படக்கூடிய யாக்கூப் அலி சலாத்துடைய சந்ததியிலே உள்ளவர்கள் அதனால இந்த யூதர்கள் பின்னால மூசா அலிஸ்லாத்துடைய காலத்தில் வரும்போது இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் பலியிடப்பட்டவர் அது அல்லாஹாலாவுடைய விருப்பத்தின் காரணமாக அல்லாவுடைய மிகப்பெரிய அருளின் காரணமாக பலியிடுவதற்காக அல்லாஹத்தாலா அவர்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்தான் அந்த பலியிடப்பட்ட அந்த மனிதர் அந்த நபி நம்முடைய நபியாகத்தான் இருக்க வேண்டும் அந்த நபியை சொல்லக்கூடாது இஸ்மாயில் சொல்லக்கூடாது இஸ்மாயில் வந்து அரபிகளுடைய நபி அவர் நம்முடைய நபி இவர் தான் தான் அதனால பலியிடப்பட்டவர் இசாக்கு தான் என்று சரித்திரத்தையே மாற்றி எழுதி வைத்து விட்டார்கள் இஸ்ரவியாளர்கள் பனி இஸ்ராயல்கள் அதனால இசஹாக்கு தான் பலியிடப்பட்டவர் என்பதாக சொல்லி ஒரு வரலாறு உண்டு நிறைய தப்சீல்களிலும் எழுதப்பட்டிருக்கும் அது சரியில்லை என்பதை இந்த ஆயத்தை சொல்லுகின்றது ஏன்னா இசாக்கு பின்னால யாக்கோப் ஒருவார் என்றும் ஒரு நற்செய்தி அல்லாஹாலா சொல்லுவதின் காரணமாக இவர் அறுக்கப்படவில்லை பலியிடப்படவில்லை என்பது இங்கே உறுதிப்படுத்தப்படுகின்றது என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள் முன்னாள் சொல்லியிருக்கிறோம் இப்ராஹிம் அலே இஸ்ஹாக் யாக்கோப் ரெண்டு மகன் இசாக்கும் இஸ்மாவின் ரெண்டு மகன் இஸ்ஸாக் அலே இஸ்லாம் அவருடைய மகன் யாக்கோப் யாக்கோப் அலே இஸ்லாம் அவருடைய தான் அவர்களில் இருந்தால் தொடராக ஏராளமான நபிமார்கள் வருகின்றார்கள் பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்தார்கள் அதை ஈசா அலைய அவர்கள் ஈசா அலையா தனி இருந்தாலும் கூட அந்த தொடரில் வருகின்றார்கள் அவர்களோ ஆனால் இசா இப்ராஹிம் அலே இன்னொரு மகன் இஸ்மாயில் அலையலாம் அவர்களுடைய சந்ததியில் எந்த நபியும் கிடையாது சந்ததி வந்து வந்து வந்து கடைசியாக வந்தவர்கள் ரசூல்லாய் சல்லா அலையாமர்கள் இஸ்மாயில் அலிசல்லாத்துடைய சந்ததியிலே வந்தவர்கள் ரசூல்லாய் சல்லா அலி வல்லாம் அவர்கள் ரசூல்லாய் சல்லத்துடைய தந்தை அவருடைய தந்தை அவருடைய தந்தை அவருடைய தந்தை இப்படியே எடுத்துக்கொண்டால் கடைசியில் இஸ்மாயில் அலி வரைக்கும் போய் சேரும் அந்த தொடர் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் ரசூல்லாய் சல்லா அலையாம் அவர்களுக்கும் இடையில எந்த நபியும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஆண்டுகளாக எந்த நபியும் கிடையாது ரெண்டாயிரத்து ஆண்டு இசஹாத் அலி இஸ்லாம் அவர்களுடைய வழியாக மற்ற எல்லா நபிமார்களும் அதனால இந்த இசாக் பலியிடப்பட்டவர் என்ற பெயரை பெற வேண்டும் அது நமக்கு பெருமை தரும் என்பதற்காக வேண்டி இந்த யூதர்கள் செய்த சதி அப்படி எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்பதாக சொல்லுவார்கள் நற்செய்தி சொன்னார் உங்களுக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்னார் இப்ராஹிம் அந்த மனைவி சொல்றாங்க சாரா சொல்லு சொன்னார் யா வைலாது என்னுடைய நாசமி அதாவது அந்த காலத்தில் உள்ள வாசகம் அப்படி அரபியில் உள்ள வாசகம் என்னுடைய நாசமே நான் நாசமா போறதுன்னு அர்த்தமில்ல ஆச்சரியப்பட்டு சொல்லக்கூடிய விஷயம் இப்ப நம்ம சாதாரணமா நம்ம கிராமங்களில் பெண்கள் பெரியவங்க வயசான பொம்பளை சொல்லுவாங்க அடவு வீணா போனோன்னு அப்படிமாங்க அடவு வீணா போனோன்னு அவன் வீணா போகணும்னு அர்த்தமா வார்த்தை அப்படி பழக்கத்தில் அப்படி வந்து வர்றது அது மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாங்க யா வயலத்தா என்னுடைய நாசமி அலிது நான் குழந்தை பெறுவேண்ணா நான் கிளவியா இருக்கும்பொழுது இந்த என்னுடைய கணவரும் ரொம்ப வயோதிகராக இருக்கிறார் என்னுடைய கணவர் வயோதிகராக இருக்கிறார் நானும் கிழவியாக இருக்கின்றேன் நான் குழந்த பெருவனா இது பெரிய இன்னஹாதா அல்ல ஷை உன் ஆஜீவ் இது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு அந்த பெண் சொன்னார் ஹாலு அவர்கள் சொன்னார்கள் அத்தாஜபீனம் இனமர் இல்லா யார் அந்த மலக்குகள் மூணு பேரும் சொல்றாங்க மனித வடிவத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் அல்லாஹுடைய கட்டளையிலிருந்து நீ ஆச்சு நீ ஆச்சரியப்படுகின்றாயா அல்லாவுடைய கட்டளைனா அல்லாஹுடைய கலாக்கதிர் அவருடைய தீர்ப்பை தீர்ப்பிலிருந்து நீ ஆச்சரியப்படுகின்றாயா அப்படி ஆச்சரியப்படக்கூடாது ஆச்சரியப்படுவது அப்படின்னு சொன்னால் இவங்க அதாவது அல்லா இப்படிலாம் செய்ய முடியுமா அப்படி ஆச்சரியப்படுறதில்ல அல்லா இப்படிலாம் நடத்துவானா அப்படி ஆச்சரியப்பட்ட குஃபுர் வந்துடும் இப்போ நம்ம மூமினால் நூமீன்களில் நம்ம யாராவது அல்லாஹத்தால இந்த வானத்தை அப்படியே நினைச்சான்னு சொன்னால் தூள் தூளாக்கிடுவான் அல்லா அப்படிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு நினைச்சாவே குஃபுர் வந்துடும் இது பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்க அப்படி இல்லை நடக்குமா அப்படி செய்வானா அல்லாஹ்லால முடியுமா அப்படின்னு நினைச்சா குஃபுர் ஆயிடும் அது அல்லா நிராகரிக்கிறதாயிரும் அதே மாதிரி அ இங்க வந்து அஜீபி இது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அவன் இந்த பெண்ணு சொன்னது இவங்க சொல்றாங்க தாஜபீன் அப்படிலா அல்லாவுடைய கட்டளையிலா கட்டளையிலிருந்து நீ ஆச்சரியப்படுகின்றாயா இல்ல இல்ல அப்படிலாம் ஆச்சரியப்பட வேணாம் அதாவது அவங்க ஆச்சரியப்பட்டது அல்லாதனால முடியாது என்பதற்காக வேண்டிய அல்ல உலகத்தினுடைய நடைமுறையை கவனித்து த ஆச்சரியப்பட்டார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் நம்ம வயசாகிடுச்சு நம்முடைய கணவருக்கும் வயசாகி போயிடுச்சு இந்த நிலையில் நம் குழந்தை பெற்றிருக்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் அதனால் நான் ஆச்சரியப்படுகின்றேன் என்ற கருத்தில் சொன்னார்களே தவிர பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கே முடியாதே அப்படின்னு அவர்களுக்கு நினைக்கல என்ற கருத்து இங்கே கொல்லப்பட அப்படி கொண்டாத்தான் அந்த குஃபுர் என்பது வராது இல்லாட்டி குஃபுர் வந்துவிடும் சரி திரு திரும்பவும் அவர்கள் சொன்னார்கள் அந்த வழக்கல் சொன்னார்கள் அ தாஜபீன் அம் என்ன ரஹமத்துல்லாஹி ஒரகாத்து அஹ் அல் பைத் அல்லாவுடைய ரஹமத்தும் அவருடைய பரக்கத்துகளும் பைத்துடையவர்களை வீட்டுடையவர்களை உங்களின் மீது உண்டு அஹருல் பைத் அப்படின்னு சொன்னால் வீட்டுடையவர்கள் அர்த்தம் என்ன வீட்டுடையவர்கள்னா நபிமார்களுடைய குடும்பத்தார்கள் பாருங்கள் அவங்களுக்கு அஹ்ருல் பைத்னு ஒரு பெயர் சிறப்பு பெயர் ரசூல்லாய் சல்லா அலிமனுடைய அஹ்ருல் பைத் எல்லாம் அவங்களுடைய குடும்பத்தின் அவங்களுடைய மக்கள் மருமகன் மற்றவர்கள் அவருடைய மனைவிமார்கள் இவங்க எல்லாம் அகுலுல் பைத் என்பதாக சொல்லப்படும் இந்த அஹுலுல் பைத் என்பவர்களுக்கு தனி சிறப்பு உண்டு அல்லாஹத்தாலத்தில் தனி மரியாதை உண்டு அல்லாஹாலா தனிப்பட்ட ரஹமத்தையும் பறக்கத்துக்களை அவர் மீது கொழுகின்றான் எல்லாருக்கும் அல்லாவுடைய ரகமத்தும் பறக்கத்துக்கெல்லாம் கிடைக்கும் ஆனால் அந்த அகுலுல் பைத் இருக்கிறார்கள் அவங்களுக்கு தனிப்பட்ட ரகமத்தும் பறக்கத்தும் கிடைக்கும் அதே அல்லாஹத்தாலா இங்கே அஹலுல் பைத் என்று இப்ராஹிம் அலையாத்திலே குடும்பத்தாரையும் இங்கே சொல்லி காட்டுகின்றான் அஹுல் பைத் என்பவர்களே அஹுலுல் பைத் பைத் உடையவர்களே அல்லாவுடைய அவனுடைய பறக்கத்துகளும் உங்களின் மீது உண்டாவதாக அல்லாஹத்தாலாவுடைய ரகமத்து என்று சொன்னால் அது அல்லாவுடைய அருள் வரக்கத் என்று சொன்னால் வளர்ச்சி என்று சொல்லலாம் அர்த்தல அபிவிருத்தி வளர்ச்சி அதிகப்படுதல் ஒவ்வொரு எல்லா விஷயங்களும் எல்லா நன்மைகளும் அதிகப்பட்டு கொண்டே செல்வது மேல் ஓங்கி கொண்டே செல்வது அதற்கு பேர் வரக்கத் என்பதாக சொல்லப்படும் இது உங்களுக்கு உண்டு என்று சொல்லி இன்னக ஹமீது உன் மஜீத் இன்னகும் ஹமீது மஜீத் நிச்சயமாக அவன் அல்லாஹத்தால புகழுக்குரியவன் மஜீத் மேன்மைக்குரியவன் அல்லாஹால புகழுக்குரியவன் என்ற வாசகத்தை அந்த மலக்குகள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹாலி தந்தது சொல்றாங்க அல்லாஹுல அதை பதிவு செய்து வைத்திருக்கின்றான் இதே இப்ராஹிம் அலே இஸ்லாமுடைய குடும்பத்தாருடைய விஷயத்துல ரஹமத்துல்லாஹி பறக்காத்து அல்லாவுடைய ரஹமத்தும் அல்லாஹுடைய பறக்கத்தும் உங்களுக்கு உண்டு என்பதாக சொன்ன பின்னாலே அல்லாஹுவை புகழுகின்றான் அல்லாவே சொல்லுகின்றான் அல்லாவே அவர்கள் புகழுகிறார்கள் இப்போ இன்னகு ஹமீது நிச்சயமா அவன் அல்லாஹு தாலா மிக உயர்ந்த இலாத்து கூட்டத்தாருக்கு அந்த அதே வாசகத்தை அல்லாஹ் அலிமர்களுக்கும் சொல்ல வைத்திருக்கின்றான் சொல்லிக் கொடுத்திருக்கின்றது என்னீது நிச்சயமாக நீ அல்லாவை பார்த்து நாம் சொல்லுகின்றோம் இங்கு இன்னகு அவன் என்று அல்லாவை பார்த்து அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாம் சொல்லும்போது இன்னக்கு நீ ஹமீத் புகழுக்குரியவன் மேன்மைக்குரியவன் இப்ராஹிம் அலேசலாத்துடைய குடும்பத்தினருக்கு அல்லாஹு சொல்லித்தந்த அந்த வழக்குகள் மூலமாக சொல்லப்பட்ட அதே வாசகம் குரானிலே பதிவு செய்யப்பட்டு அது ரசூல்லாய் சல்லா அலித்துடைய சலாத்தோடு சேர்க்கப்படுகின்றது என்று சொன்னால் அந்த செலவாத்து எவ்வளவு உயர்ந்தது என்பதையும் இப்ராஹிம் அலிஸ்வாத்திலே குடும்பத்தினர் நமக்கு முன்னோடியாக இருக்கின்றார்கள் என்பதையும் அல்லாஹா தாலா இதன் மூலமாக உறுதிப்படுத்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றான் எனவே சொல்லப்பட்ட விஷயங்களிலிருந்து எது நமக்கு வாழ்க்கையிலே பயன்படக்கூடியதாக இருக்கின்றதோ அதை எடுத்து நடக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக ஆக வேண்டும் அத்தகைய நல்ல பண்புகளையும் அறிவிருக்கும் அல்லா தலா தந்திருவார்கள் أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ورشهد لا اله الا الله وحده لا شريك له ورشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما ذهب عن إبراهيم الروع وجاءت البشرى يجادلونا في قوم لوط إن إبراهيم لحليم أواهُم منيب يا إبراهيم عرض عن هذا يا إبراهيم يا إبراهيم أعرض عن هذا إنه قد جاء آمر ربك وإنهم آتيهم عذاب غير مردود ولما جاءت رسلنا لوطا سيئ بهم وضاق بهم زرعا وقال هذا يوم عصيب பெரிய அல்லா தாலவுடைய அறுநூத்தி வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது பலம்மா ஜஹபா அன் இப்ராஹிமர் ரோ இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை விட்டும் அந்த திடுக்கம் நீங்கிய பொழுது மலக்குகள் மனித வடிவத்திலே வந்து அவர்களுக்கு உணவு கொடுத்த நேரத்தில் விருந்து கொடுத்த நேரத்தில் அவர்கள் சாப்பிடாமல் இருந்ததை பார்த்து ஒரு திடுக்கம் ஏற்பட்டது இவர்கள் யாரோ எவரோ என்று அந்த திடுக்கம் போய்விட்ட பொழுது வ புஷ்ரா ஒரு நற்செய்தி அவர்களிடத்தில் வந்தபொழுது அதாவது லூத் அலேஸ்லாத்துடைய கவுமுகளை நாங்கள் அழிப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றோம் என்ற நற்செய்தியும் சொன்னார் அல்லது புஷ்ரா நற்செய்தி என்று சொன்னால் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற நற்செய்தி சொன்ன பொழுது லூத் அலே அவருடைய கோமுகள் அழிக்கப்படுவார்கள் என்ற செய்தியையும் அந்த வழக்குகள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் சொன்னார்கள் அப்பொழுது இப்ராஹிம் அலே அவர்கள் யூ ஜா திலுனா லூத் அலை இஸ்லாம் அவர்களுடைய விஷயத்திலே நம்மிடம் அவர் தர்க்கம் செய்தார் இப்ராஹிம் அலே இஸ்லாம் தர்க்கம் செய்தார் என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றார் தர்க்கம் செய்தார் என்று சொன்னால் நீ ஏன் அழிக்கின்றாய் என்றெல்லாம் அவன் அவனிடத்தில் அல்லாஹத்தாலாவிடத்தில் அவர்கள் தர்க்கம் செய்தார்கள் என்று அர்த்தம் அல்ல இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் இன்ன இப்ராஹிம் அல் ஹலீமுன் அவ்வாஹும் முனிப் நிச்சயமாக இப்ராஹிம் அலே அவர்கள் மிக பெரும் பொறுமையாளராக இருந்தார் என்று சொல்லுகின்றார் ஹலீம் என்று சொன்னால் ரொம்ப பொறுமையாளர் எல்லை மீறிய பொறுமையாளராக இருந்தார் அந்த பொறுமையின் காரணமாக ஒரு சமுதாயம் அழிக்கப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை என்னதான் அட்டூழியம் செய்தாலும் அல்லாஹாலா நாடினால் அவர்களை நேர்வழிக்கு கொண்டு வந்து விடலாம் இவர்கள் ஏன் அழிக்கப்பட வேண்டும் அநியாயமாக என்றெல்லாம் அவர்கள் எண்ணினார்கள் அந்த பொறுமையின் காரணமாக இவர்கள் அழிக்கப்படாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணத்திலே அல்லாஹாலாவிடத்திலே அதை விவாதமாக சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாவிடத்தில் சொல்லுவது என்று சொன்னால் வந்த வழக்குகளிடத்திலே அதனை தெரிவிக்கின்றார்கள் எப்படி தெரிவித்தார்கள் என்று சரித்திரத்திலே குறிப்பிடப்படுகின்றது ரசூல்லாய் சல்லா அலி சொல்லாமர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் யு ஜாதினா துலூத் அலேஸ்லாத்துடைய சமுதாயத்துடைய விஷயத்திலே நம்மிடத்திலே தர்க்கம் செய்தார் என்பதாக அல்லாஹா தலா அதை சொல்லுகின்றான் அங்கே வந்த வழக்குகளிலே ஜிப்ரீல் அலே இஸ்லாம் அவர்கள் தலைமை தாங்கி வந்திருந்தார்கள் ஜிப்ரேல் அலேஸ்லாம் அவர்களிடத்திலே இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் கேட்கின்றார்கள் அதாவது ஜிப்ரீல் அலிஸ்லாம் அந்த வழக்குகள் இப்படி சொன்னார்கள் நாங்கள் லூத் அலேஸ்லாத்துடைய அந்த கவுமுகளை அழிப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கின்றோம் அந்த ஊருக்கு அடுத்து நாங்கள் செல்ல போகின்றோம் என்பதாக சொன்னார்கள் இப்போ இப்ராஹிம் அல்ல இஸ்லாமர்கள் அந்த மலக்கல்லத்தில் சொல்லுகின்றார்கள் அத்துகுலிக்கோன கரியத்தன் ஃபீமா சலாசு மெஹத் மோமின் ஒரு ஊரிலே முன்னூறு பேர் மூமீன்கள் இருக்கக்கூடிய நிலையிலே அந்த ஊரை நீங்கள் அழிப்பீர்களா என்று கேட்கிறார்கள் காலூல்லா இல்லை முந்நூறு பேர் மூமீன்கள் இருந்து அழிக்க மாட்டோம் காலா தொகுலிக்கோன கரியத்தன் ஃபீமா மெஹத்தா மோமீன் இரநூறு மூமீன்கள் இருந்தால் அழிப்பீர்களா இல்லை அழிக்க மாட்டோம் இப்படியே குறைத்து குறைத்து கொண்டு சு கேட்கின்றார்கள் நாற்பது பேர் இருந்தால் என்று கேட்டார்கள் இல்லை என்று சொன்னார்கள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கடைசியாக மூன்று பேர் இருந்தால் இல்லை அழிக்க மாட்டோம் சரி ஒருவர் இருந்தால் ஒரு ஊரில் ஒரே ஒரு மூமின் சரியான மூமின் இருக்கின்றார் அப்பொழுதும் அந்த ஊரை அழிப்பீர்களா என்பதாக கேட்டார்கள் அழிக்க மாட்டோம் அப்படியானா லூத் அலேசுன்னா அங்கே இருக்கிறார நபி ஆச்சு ரசூல் ஆச்சு அவர் சரியான மூமின் அவர் இருக்கக்கூடிய ஊரை நீங்கள் எப்படி அழிக்கின்றீர்கள் என்று விவாதம் செய்தார் அதுதான் விவாதம்னு சொல்கிறார் அல்லாஹாலா இப்படி கேட்டு கேட்டு கடைசியில் அந்த இடத்துல தர்க்கம் செய்தார் அதைத்தான் நம்மிடத்திலே விவாதம் செய்தார் என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றார் ஏன்னா வந்த மலக்குகள் அல்லாஹத்தாலாவுடைய கற்றலைப்படி அனு அனுப்பப்பட்டவர்கள் அதனால் மலக்குகள் இடத்துல விவாதம் செய்வது அல்லாஹ் விவாதம் செய்வதை போன்று அப்போ இப்ராஹிம் அலிஸ்லாம் இப்படி கேட்டு கடைசியில் அவங்க சொன்னா அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் அந்த வழக்குகள் சொன்னார்கள் அல்லாஹாலா சொல்லி அனுப்பினார் அதே மலக்குகள் சொல்லுகின்றார்கள் என்ன நகனு நகலம் எங்களுக்கு தெரியும் அந்த ஊரில் லூத்தாலே இஸ்லாம் இருக்கிறாங்க லூத் அலையா கொண்ட கொண்டு ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தார்கள் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் எமக்கும் தெரியும் லனு நஜ்ஜி அன்னஹோ வாகுலஹூ அவரையும் அவருடைய கூட சார்ந்த அவருடைய கூட்டத்தாரையும் அவருடைய குடும்பத்தினரையும் நாம் காப்பாற்றுவோம் என்பதாக சொன்னார்கள் அவர்களெல்லாம் காப்பாற்றிடுவோம் அழிக்கப்படக்கூடியவர்கள் யார் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லையோ ரசூலை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை மட்டும்தான் என்பதை சொன்னார்கள் இப்பொழுது இப்ராஹிம் அலையலாம் அவர்களுக்கு ஒரு நிம்மதியான நிலை ஏற்பட்டது ஆ மூமின்கள் அழிக்கப்படுவதில்லை காபிர்கள் மட்டுமே நிராகரிப்பாளர்கள் மட்டுமே அழிக்கப்படுகின்றார்கள் என்ற செய்தியை கேட்டார்கள் சொல் விளங்கிக் கொண்டார்கள் அல்லாஹலா இப்ராஹிம் அலையாமர்களை சொல்லுகின்றான் இன்ன இப்ராஹிம் அல் ஹலீமுன் அவ்வாஹு முனிம் நிச்சயமாக இப்ராஹிம் அலே அவர்கள் ஹலீமாக சாந்தமுள்ளவராக இருந்தார் அவ்வாஹ் என்பவராகவும் அவர் இருந்தார் முனீப் என்பவராகவும் இருந்தார் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு மூன்று சிபத்துகளை அல்லாஹால சொல்லுகின்றார் மூன்று தன்மைகளை ஹலீமுக்கு இப்போ சொன்னோம் நிறைய பொறுமை அந்த பொறுமை மிக அதிகமாக இருந்த காரணத்தினால் யார் எந்த தொந்தரவு செய்தாலும் சரி அதை பொறுத்துக் கொள்வார் யார் என்ன சொன்னாலும் பொறுத்துக்கொள்வார் அல்லாஹாலாவை படைத்தவனே அவர்களை நபியாக ரசூலாக அனுப்பியவனே சான்று வழங்குகின்றான் அவர் ரொம்ப பெரிய பொறுமையாளர் சாந்தமானவர் என்பதால் சரி அவ்வாஹு என்று சொன்னால் பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன ஒரு அர்த்தம் அதிகமாக அல்லாஹ் பயப்படக்கூடியவர் அல் ஹாஷ் அல் மு ரொம்ப அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யக்கூடியவர் ரொம்ப கெங்கி அழக்கூடியவர் அல்லாஹிடத்தில் அவ்வாஹ் என்று சொன்னார் இரண்டாவது அர்த்தம் அதிகமாக துவா செய்து அல்லாஹால வேண்டுதல் செய்யக்கூடியவர் மூன்றாவது அர் ரஹீம் ரொம்ப பெரிய அருளாளர் கிருபை உள்ளவர் கருணை உள்ளவர் மூன்றாவது ஒரு அர்த்தம் நாலாவது அர்த்தம் அல் மூப்பின் அவர் நம்பிக்கையாளர் மிகப்பெரிய உறுதியாளர் அல்லாஹத்தாலாவுடைய விஷயத்திலே மிகப்பெரிய உறுதி கொண்டவர் நாலாவது அஞ்சாவது ஒரு அர்த்தம் அல்மோமின் அவர் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர் மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளவர் ஆறாவது அல்மு சபிக் அதிகமாக தஸ்மீக செய்யக்கூடியவர் ஏழாவது அல்மு திக் லி ஜிகில்லா அல்லாஹுடைய தண்டனையை நினைக்கும் பொழுதெல்லாம் ஆஹ் ஆஹ் என்று சப்தமிடக்கூடியவர் இதுதான் அசல் அர்த்தம் அவ்வாஹு என்பதற்கு முதல் அர்த்தம் சரியான அர்த்தம் கடைசி அர்த்தம் அதுதான் மற்ற அர்த்தங்கள் எல்லாம் பிறகு உள்ளவை அவ்வாஹு என்று சொன்னால் சாதாரண ஒரு வேதனை ஒரு மனிதன் வேதனைப்படுகின்றான் வேதனைப்படக்கூடிய நேரத்தில் ஆஹ் ஆ என்று சப்தமிடுகின்றானே அதற்கு பெயர் அந்த மனிதனுக்கு பெயர் அவ்வாஹு என்பதாக சொல்லப்படும் அல்லாஹுடைய தண்டனைகளை கேள்விப்பட்டால் அதை நினைவு கூர்ந்தால் அடிக்கடி ஆஹ் ஆஹ் என்று சொல்லுவார்கள் ஆஹ் என்னுடைய கை சேதமே ஆஹ் என்னுடைய வேதனையே ஆஹ் எனக்கு நேரிட்ட இந்த துன்பமே என்றெல்லாம் பிரலாவிப்பார்கள் அல்லவா அதுபோன்று ஆஹ் ஆஹ் என்று அடிக்கடி சொல்லக்கூடியவர் இல்லை இன்னொரு விஷயத்தையும் யானவான்கள் தெரியப்படுத்துகின்றார்கள்